ம் திாமிகேந்திரைப்பூத்த முனியம் மேஷி கிமா வித்தியைதேவூத்தீராமிருஷ்ணிவேந்திரம் ஸ்ய பிரியம் அஸ்மூரூன் சனோஸ்மே மாதுச்ச சாாா் லமேவிரவிணம் மேவே ஓ நமோ விதையயோ வம்ச ஷிபியோ नमो प्रत्यगर्थो மோ நமோ குருபியோபி பிரானோவ் வாஹமஸ்மி ஓம் கணேயமேவா பசியேஜ் ஸிரைரங்கை வாம்சி வசேமேவன் सर्वभूतस्थमात्मानं பத்தாவது ஆனூத்தி आश्वलायन महर्षिकी அவருடைய பிரார்த்தனைக்கு இணங்கி ஸ்ரவண மரண நிதித்தியாசன சாதனத்தினால தான் பிரம்ம வித்தியை சம்பாதித்து மோட்சம் அடைய முடியும் என்றும் அதற்கு சந்யாசம் முக்கியமான ஒரு அங்கம் என்றும் சொல்லி பிறகு தியானத்தை உபதேசம் பண்ணுறார் தியானத்திலேயே பிரம்ம லட்சணங்கள்லாம் சொல்லிவிட்டார் இப்போ கடைசியாக நம்ம பார்த்தது அது மாத்திரமில்லை இந்த ஞானத்தை பெறுவதை தவிர வேறு வழியில்லை மோக்ஷத்துக்கு வேறு உபாயம் இல்லை அப்படிங்கிறதையும் சொல்கிறார் அந்நகா விமுக்தையே பந்தா நாஸ்தி இங்கேயும் கடைசியாக நம்ம பார்த்தது சர்வபூதஸ்தம் ஆத்மானம் எல்லாருக்குள்ளேயும் ஆத்மா இருக்கு இப்போ எல்லாருக்குள்ளையும் சொன்னா அப்போ உள்ளேன்னு இருக்கு எல்லாருக்கும் உள்ளேன்னா ஒரு ஒருத்தருக்குள்ளேயும் பிரிச்சு பிரிச்சு இல்லை எல்லாரும் ஆத்மாவில் இருக்கிறார்கள் முதல்ல இதுதான் பாடம் எனக்குள்ள சைத்தன்யம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிறது முதல் பாடம் சைத்தன்யத்துல தான் உடம்பு இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறது ரெண்டாவது பாடம் ஆக முதல்ல சைத்தன்ய ஜானம் அப்புறம் சைத்தன்யத்துக்கு அந்நியமா ஒன்றும் இல்லை அப்படின்னு புரியறது புரிய வைக்கிறது ஆகாசம் உதாரணம் சொன்னேன் அ சர்வூதம் ஆத்மானம் அனைத்து ஷரீரங்களுக்குள்ளும் இருக்கிற ஆத்மாவை சர்வபூதானிச்ச ஆத்மனி ஆத்மாவில் எல்லா ஷரீரங்களையும் சம்பஷ்யன் சம்பஷ்ய வித்வான் சம்பஷ்யன் சாதகா சம்பஷ்யன் மோட்சத்தை விரும்புகின்ற முமுக்ஷுவானவன் மோட்சத்துக்கு சாதனமாகிய இந்த வேதாந்த விசாரத்தை பண்ணி ஜிக்யாசுவாக இருந்து இந்த உண்மையை அறிந்து சம்பஷ்யன் சம்பஷ்யன் அப்படின்னு சொன்னால் சந்தேகம் விபரீதம் இல்லாமல் பார்த்து நட்டும் இதில் எந்த சந்தேகமும் இல்லாமல் ஆக அக்ஞானம் போயிடுத்து ஆத்மஜானத்தினால் அக்ஞானம் போயாச்சு அதில் இருக்கிற சந்தேகங்கள்லாம் யுக்தி அதனால நீக்கியாச்சு சந்தேகமும் இல்லை தப்பானது அபிப்பிராயமும் இல்லை அதாவது இது அசிமுலேட் பண்ணிவிட்டான்னு அர்த்தம் இந்த ஞானத்தை தன்மயமாக்கி அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஞானத்தை தன்மயமாக்கி சம்பியன் பரமம் பிரம்ம யாத்தி பரபிரம்மனை அடைகிறான் அடைகிறான்னா நிஜமாக அடைகிறதெல்லாம் கிடையாது இந்த உடம்பு மனசு புத்தி அபிமானத்தை விடுறான் அவ்வளவுதான் ஒரு வகுப்பில் சொன்னேன் இல்லையா நிறைய பேர் வந்து நான் வந்து ஆர்டினரி ஹியூமன் பீங் ஐ வாண்ட் ரியலைஸ் காட் அப்படிங்கிறாங்க நாங்களாம் சாதாரண மனிதர்கள் நாங்கள் கடவுளை ரியலைஸ் பண்ணணும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லுகிறார் இதெல்லாம் சரியான வ க வடிகட்டினா ஜானம் அதனால் நம்ம என்ன சொல்கிறோம்னா நீ பிரம்மன் தான் நீ இறைவனாகத்தான் இருக்க இறைவனாகிறதுக்கு இறைவனை நீ அனுபவிக்க முடியாது இப்போ உன் தார்காலிகமாக இந்த ஜீவ அனுபவத்தையும் மனுஷ அனுபவத்தையும் அதில் இருக்கிற ஜாதக குணதோஷங்களையும் அனுபவிச்சுருக்கே அப்படி சொல்கிறோம் நீ உண்மையிலேயே பிரம்மன் தான் நீ பிரம்மன் ஆக முடியாது நீ மனுஷன் ஜீவன் நினச்சிட்டு இருக்கிற புத்தியை விடு அதுதான் இங்கே பாடம் ஆக நீ ஒரு நாளும் பிரம்மன் ஆக முடியாது பிரம்மன் எப்படி பிரம்மன் ஆக முடியும் நான் வந்து திடீர்னு என்னை வந்து மனுஷன் நான் திடீர்னு என்னை வந்து மாடுன்னு நினச்சுனுட்டேன்னு வச்சுடேன் மாடுன்னு நினச்சிட்டு நான் என்ன மாடு நான் நான் எப்போ மனுஷனாகிறது எப்போ மனுஷனாகிறது நான் கேட்டேன்னு வச்சுக்கோங்க மனு இன்னைக்கு இப்போ இருக்கேன் நான் இருக்கேன் அங்கே போய் கொஞ்சம் புல்லெல்லாம் சாப்பிட்டு வரேன் அப்போ என்ன சொல்ல முடியும் அசடு நீ மாடில்ல மனுஷன்தான் அப்படின்னு ஒரு சைக்காலஜிஸ்ட்டு வந்து திரும்ப திரும்ப சொல்லுவார் முப்பத்தஞ்சி சிட்டிங் இல்லாட்டி முந்நூற்றஞ்சி சிட்டிங் எத்தனை சிட்டிங்ஸ் போட்டாலும் இதுதான் சொல்லியானோ கடைசியில் என்ன சொல்லியானோ நீ வந்து மாடில்ல நீ மனுஷன்தான் நீ நிஜமாவே மனுஷனாக தான் இருந்தே ஒரு காலத்தில் திடீர்னு உனக்கு கல்யாணம் கொஞ்ச நாளில் இப்படி புத்தி வந்துடுச்சு அதனால் அதனால் இப்படி ஒரு எண்ணம் வந்திருக்கப்படாது உனக்கு அதனால் நீ மனுஷந்தான் நீ மனுஷந்தான் நீ மனுஷந்தான் அப்படின்னு பார்த்தியா இந்த பார் கண்ணாடியை காட்டுறேன் பார் இந்த கண்ணாடியில் எப்படி தெரிகிற நீ இப்படி தார் நீ வந்து நாலு கால் இருக்கே ரெண்டு கை ரெண்டு கால் இப்படி இருக்கு தெரியறதா மாடு வந்து இப்படி இருக்கும் அது இப்படி இருக்கும் நீ இப்படி இருக்க அப்படின்லாம் எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுத்து அதுக்கெல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் நிஜமாக நான் மனுஷன்தானான்னா ஆமாம் மாடு இல்லவே இல்லையா இல்லவே இல்லை அது மாதிரி தான் நீ வந்து உன்னை ஜீவனாக நினச்சின்னுட்ட ஜீவனாக நினச்சிட்டு உனக்கு நிறைய ஜென்மாக எடுத்திருக்கேன்னு வேற நினச்சின்னு இருக்க இன்னும் எத்தனையோ ஜென்மாக எடுக்கணுன்னு வேற நினச்சின்னு இருக்க அது அந்த புத்தகத்தில் உனக்கு ஏதோ சொல்லி உனக்கு கொஞ்சம் சரி பண்ணுறதுக்காக சொல்லி கொடுத்தது அது உண்மையில்லை நீ முதல்ல உன்னை மனுஷனாக நினச்சிட்டு இருந்த நான் தான் உனக்கு என்ன சொன்னேன் நீ மனுஷன் இல்லை ஜீவன் சொன்னேன் அதே நான் தான் இப்போ சொல்கிறேன் நீ உண்மையிலேயே பிரம்மன்தான் நீ உன்னை வந்து சாதாரண ஜீவனாக நினச்சிட்டு நீ உன்னை சம்சாரியாக நினச்சின்னு இருக்கேன் நீ கடவுளை அடைய முடியாது நீ கடவுள் இந்த என் இதை விடு எப்படி இருக்கு பாருங்க டீச்சிங் டயகனே ஆப்போசிட் நான் ஒரு அல்ப ஜீவன் என்றைக்கு இறைவனை அறிவேனே அறிவேனோ என்னாலோ அப்படிலாம் நீ ஏங்கின்னு இருக்க நீ வாஸ்தவமாக பிரம்மம் அப்படின்ன உடனே இவனுக்கு வந்து அந்த அபிமானம் போகிறது அதுதான் சம்பஷியத்தி இந்த அபிமானம் போய் அகம் பிரம்மாஸ்மி அஹம் பூர்ணோஸ்மி அஹம் சுத்தோஸ்மி அகம் ஜென்ம மரணரகிதோஸ்மி அஹம் சதரூப்போஸ்மி சிதூப்போஸ்மி சத்ரு போகம் சித்ரு போகம் ஆகையினால் இந்த ஜீவன் நான் இல்லை அப்படின்னு பொறுங்க அதான் சந்தர்சனம் சமயக் பஷ் சம்பஷியத்தின்னா சம்மக் தரிசனம் இதுதான் சரியாக பார்க்குறது இந்த சமியக் தரிசனங்கிறத நமக்குள்ளேயே நிறைய மதஸ்தர்கள் யூஸ் பண்ணுறாங்க குறிப்பாக புத்தி புத்த புத்திஸ்ட் யூஸ் பண்ணுறாங்க சம்மக் தரிசனம் புத்திசம்னால் என்ன ஏதாவது இன்னொரு குரூப்பு எல்லாம் ஒரே தான் எல்லாம் ஒரே குரூப்பில் பிரிஞ்சுது வேத பிரமாணத்தை ஒத்துக்க மாட்டேன்னு ஒரு குரூப் பிரிஞ்சுடுச்சு அடிக்கடி சரியாக புரியலன்னா அது ஒரு குரூப்பு பிரிஞ்சிடும் அப்படி புரிஞ்சு அது ஒரு அது ஒரு குரூப்பை க்ரியேட் பண்ணும் அப்புறம் அதுக்குள்ளேருந்து நாலு குரூப் வரும் இப்படியே அதுக்கு ஏதோ செமெட்டிக் ரிலீஜன் அப்படின்லாம் சொல்லுகிறாரு அதை ரிசர்ச் பண்ணுறவங்களாம் சொன்னாங்க எப்படி ஒரு ஒரு ரிலீஜனுக்குள்ளே எப்படிலாம் ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் எல்லாம் டெவலப் ஆகுது எப்படி அவங்களாம் பிரியறாங்க இப்போ இந்த இஸ்கான் ஒன்று இப்போ இந்த இஸ்கான் இருக்குது இருக்காங்க உங்களுக்கு உதாரணத்துக்காக சொல்கிறேன் இந்த சீக்கியர்கள்ங்கிறது வேற ஒருத்தரும் இல்லை சிஷ்யர்கள் அந்த அந்த ஊர்ல எல்லாம் சஹசிர ஷீரு க சகசரசுஷா புருஷாக இல்லை இந்த ஷகாரமெல்லாம் ககார் ஆகையினால வந்து சிக்கு சி எஸ்ஐ கேஎஸ்ஹெச் அப்படி போட்டுறாங்க சிக்கு இங்கே எஸ்ஐசிகேலாம் போடக்கூடாது அதில் வந்து விடுத்தது அப்போ அவங்க வந்து என்ன பண்ணான்னா அவங்க சிஷ்யர்கள் ஹிந்து மதத்தை காப்பாற்றுறதுக்காக நமக்குள்ளேயே ஒரு குரூப்பு சிஷ்யர்கள் அதுக்கு குருநானக் அப்புறம் குருநானக்கு பிறகு அப் டு குரு கோவிந்த வரைக்கும் வந்தார் அப்புறம் கோவிந்த சிங்க்கு அப்புறம் யாரும் குரு இல்லைன்னுட்டான் குரு இல்லாமல் எந்த சம்பிரதாயம் இருக்க முடியாது இது என்ன ப்ராப்ளம்னா இப்போ வந்து சில மடங்கள்லாம் அந்த ஒரு மகாத்மா இருந்திருப்பார் அந்த மகாத்மாவுக்கு அந்த காலத்தில் மார்க்கெட் இருக்கும் மார்க்கெட்டில் பேர் பேரெலாம் இருந்திருக்கும் அப்புறம் அந்த மகாத்மா போயிடுவார் நெக்ஸ்ட்டு அவரோட அவருக்கு அடுத்த நெக்ஸ்ட்டு ஒரு மகாத்மா வருவார் இவர் இந்த அந்த சிஷ்யர்கள்லாம் அவங்கள்ட்டே பழியிருக்காங்களா அது ஒரு அட்டாச்மெண்ட் இவர்கிட்ட வராது இது சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் அதனால என்னாகும்னா என்ன இருந்தாலும் அவர் மாதிரி இவர் வரமாட்டேன் அவர் மாதிரி இவரில் இப்போ அவராக இருந்தானே இவராக இருந்தானே ஃபிலாசபி ஒன்று தானே என்ன உங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுமா நம்மளை பார்த்து இப்படித்தான் ஃபார்மில் மாட்டிக்கிறது ஃபிலாசபி முக்கியமாக அந்த ரூபம் முக்கியமாக அப்புறம் கொடைசியில் இப்போ அந்த பாருங்கள் அந்த படத்துலேருந்து என்ன சக்தி வருது பாருங்கள் வீபூதி கொட்டுறதுமா என் படத்துலேருந்தே கொட்டுறது நிறைய பேர் எழுதுகிறான் எனக்கு தான் வீபூதி டப்பாலேருந்து எடுக்க வேண்டும் அப்படி நமக்கு அப்படின்னு உடனே எனக்கு வீபூதி வச்சுக்காம நான் குளித்து முடித்த உடனே அப்படியே வீபூதி தானாக வந்துடுதுன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும் எடுத்து குழச்சி தான் வச்சுக்க வேண்டும் நிஜமா என்கிட்ட வந்து எங்கள் ஆற்றுல விழருது படத்தில் உங்கள் படத்துலேருந்து விழருதுங்கிறான் வீப்பதி விழருது குங்கம் விழருது தேன் விழருது நிறைய வீடுகள் எல்லாம் சில வீடுகள்லாம் பார்க்குறேன் எல்லா படத்துலேருந்தும் கொட்டுருது என்னவோ கொட்டிகிட்டு போட்டு ஆனால் அவங்களுக்கு சனி தசை இருக்கு அதுதான் ஆச்சரியம் இப்படி இந்த கோவிந்த சிம்ஹ்க்கப்புறம் வந்து சம்பிரதாயம் அதுக்கப்புறம் குருவை ஒத்துக்கலை இஸ்கான்ல இப்படி ஆகிடுது பிரபுபாதாவுக்கு அப்புறம் குருவை ஒத்துக்க மாட்டோம்னு ஒரு குரூப்பு பிரபுபாதாவுக்கு அப்புறம் குருவை ஒத்துக்கணும்னு ஒரு குரூப்பு ரெண்டாக பிரிஞ்சு விடுத்து இப்போ சமீபத்தில் வந்ததெல்லாம் மா இப்படியெல்லாம் பிரியறது காரணம் என்னென்னா அது ஒரு என்னது அட்டாச்மெண்ட் இமோஷனல் அட்டாச்மெண்ட்னு சொல்கிறேன் அது அப்படி வந்து விடுத்துனா அதை விட முடியாது அதை அதை பண்ணவே முடியாது வியாதி சரியான வியாதி அது சொன்னோம்னா அப்பவும் ஒத்துக்க முடியாது ஏன்னா அந்தளவுக்கு அது ஸ்ட்ராங்காக இருக்கும் தூங்குகிற போதுதான் இருக்கும் ஆக எதுக்கு இதை சொல்கிறோம்னா இந்த சம்பிரதாயத்தில் சமியக் தரிசனம்னு சொல்கிறதுக்கு வந்தேன் சம்மக் தரிசனம்னா சரியான பார்வை ஆக சம்மக் சம்பஷ்யன்னு பரமம் பிரம்ம யாதி பிரம்ம பரமம் யாதி சொல்லலை நன்றாக தியானம் செய்து கொண்டு அப்படி சொல்லலை நன்றாக பார்த்து கொண்டு இருக்குது பார்க்கறதுன்னா என்ன அறிவு பார்வை கண் பார்வையெல்லாம் இல்லை அறிவாகிய கண்ணால் ஞான சக்ஷு அந்த ஞான சக்ஷுவால் தெரிஞ்சு அந்த பிரம்மனாகவே தன்னை உணர்கிறார் அந்த ஜீவத்வ நிவத்தி ஜீவத்துவ அபிமான நிவத்தி பரமாத்மத்துவ என்னது நிவிற்த்தினா என்ன பரமாத்மத்துவ பிராப்தி கிடையாது அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஞானத்தினால அகம் ஜீவோஸ்மிங்கிற அபிமானத்தை விடுறது அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஞானத்தினால அகம் ஜீவோஸ்மிங்கிற அபிமானத்தை விடுறது அகம் மனுஷோஸ்மிங்கிற ஞானத்தினால அகம் சந்நியாசி அஸ்மிங்கிற ஞானத்தை விடுற மாதிரி புரியல ரொம்ப சொல்கிறேன் இப்போ ஆஸ்பத்திரிக்கு நான் சன்னியாசியாக இருக்கேன் அப்படின்லாம் சொன்னேன் அவங்களுக்கு அனாட்டமி தானே முக்கியம் அங்கே போனதுக்கப்புறம் நான் சன்னியாசியாக இருக்கேன் நான் இதை படிச்சிருக்கேன் அப்படி அந்த அந்த இது இல்லாமல் அங்கே காட்டுறது என்ன ரூலோ அதெல்லாம் என்ன பண்ணணுமோ அதை விட்டுவிடணும் அங்கே போயிட்டு நம்மளுடைய கர்வமெல்லாம் காட்டிகிட்டு இருக்கக்கூடாது அகம் சன்னியாசி அஸ்மி ஆசிரமம் இதை அப்படி அப்படின்னு நம்ம சுற்றி இருக்கிறவங்க யாராவது சொல்லுவாளாக இருக்கணும் பரவாயில்லை நமக்கு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணுமோ அதுக்கு என்ன தர்மமோ அதை பண்ணணும் அங்கே போய் அகம் சன்னியாசி அஸ்மி அகம் வைதிகோஸ்மி அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்க முடியாது அஹம் பேஷண்ட் அஸ் அஹம் பேஷண்ட் அஸ்மி ஹியூமன் பீங் பேஷண்ட் அஸ்மி அல்ல பீ பேஷண்ட் சரி அது மாதிரி அஹம் பிரம்மாஸ்மி சரி இது இதுக்கு வந்து என்ன பண்ணுறதுனா திரும்பவும் சொல்கிறார் அன்யேனே ப்ரம்மப்பிராதி நபதி ஜானேன ப்ரம்மப்பிராதி ந தூ கர்மனா பிரம்ம பிராப்தி கிரியையா பிரம்ம பிராப்தி அதாவது ஏதோ ஒரு கிரியையினால பிரம்மனை அடையிறது இல்லை இங்கே பண்ணுற பூஜையினால செத்து போனதுக்கப்புறம் இந்த ஜீவன் வந்து மூவ் பண்ணி போய் கடவுள் அடைகிறதெல்லாம் கிடையாது அதுக்கப்புறம் வந்து என்னென்னா தியானம் பண்ணி தியானத்தினால தனியாக கிளம்பி போகிறதுன்னா அப்படியும் கிடையாது பிரம்மம் எங்கே இருக்குது பண்ண எங்கே இல்லைன்னு முதல்ல பிரம்மம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் பிரம்மம் எங்கே இல்லை அதை முதல்ல சொல்லுண்ணா பிரம்மம் எங்கேயும் இருக்குது எங்கேயும் இருக்கிறத போய் எப்படி அடையிறது அடைய முடியாது எங்கேயும் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கத்தான் முடியும் நான் நான் வந்து ஆகாசத்தை அடைய போகிறேன் நான் வந்து ஐ ரீச் ஸ்பேஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் மேலே இருக்கிற ஸ்பேஸா இல்லை இங்கே இருக்கிற ஸ்பேஸாக ஸ்பேஸ்னால் ஆல்ரெடி யூஆர் எக்ஸிஸ்டிங் இன் ஸ்பேஸ் நீ உண்மையிலேயே நீ இருக்கிறதே ஸ்பேஸில் தான் இருக்கே எங்கே போய் நீ ஸ்பேஸை ரீச் பண்ணுறது அது மாதிரி இதை புரிஞ்சுக்கிறது ஆக தன்னை தப்பாக புரிஞ்சுன் இருக்கிறத நீக்கிறது அக்ஞான நிவத்தி விபரீத நிவத்திஹி என்னை லிமிட்டடாக நான் விட்டுட்டேன் அகம் என்னது நான் அபரிச்சின்னம் பரிபூர்ணம் பிரம்மைவ அஸ்மி நான் மாத்திரமான் நக எல்லாரும் உண்மையில் அதுதான் ஆனால் எல்லாரும் என்ன பண்ணி அறியாமையினால தன்னை நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அறியாமை நீக்கினா அந்நேன ஹேத்துனா ந பிரம்ம பிராப்தி நீ அதனால் அடையலாம் இதனால் அடையலாம் நீ வந்து இதை பண்ணினா அந்த கர்மாவினால் அடையலாம்னா ந கர்மனா அமிர்தத்வம்னா சுகு அமிர்தத்வம்னா பிரம்ம பிராப்தி தான் இல்லை ஆக பாஹ்யக் கிரியையாவா ஆந்தரக் கிரியையாவா புறச் செயல்களாலோ அகச்செயல்களாலோ தியானம் போன்ற அகச்செயல்களாலோ இறைவனை அடைய முடியாது ஏன் இறைவனாகவே நீ இருப்பதால் அந்த இறைவனை ரெண்டாக பிரிச்சுக்கிறோம் நாங்கள் நமக்கு வேறையாக இருக்கிற பக்குவ மனசை பக்குவப்படுத்துகிறதுக்கு இருக்கிற இறைவன் அது அது விவகாரத்துக்காக சொல்கிறது வாஸ்தவமாக அப்படி இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் விளையாட்டு ஒன்று ரெண்டு சொல்லித்தரத்துக்காக வேண்டி எல்லாம் சொல்கிறோம் ஒரு இந்த கையெல்லாம் காமித்து சொல்கிறோம் ஒன்று ஒன்று ஒன்று ரெண்டு நான் அப்புறம் ஒரு சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் பத்தாம் படிக்கிற போகுது ஒன்று ஒன்றுண்ணா என்ன சொல்லுவேன் டாக்டர்கிட்ட கூட்டு போவனிதான் அப்புறம் ஒன்று ரெண்டுலாம் மனசில் நான் இப்போ நான் உங்கள்கிட்ட சொன்ன உடனே உடனே எழுதுறேன் எப்படி மனசில் அந்த பத்துங்கிறது விற்தி ரூபமாக இருக்குது அதுக்கு என்ன ஃபார்ம் இருக்குது அப்போ இல்லை சூக்ஷமாக இருக்கலாம் அது வேறு விஷயம் ஆனால் இங்கே அதுக்கு புரியறதுக்காக சொல்லும் அது மாதிரி பகவான் வேற நீ வேறு பக்தி பண்ணு ஒழுங்காரு ஒழுக்கமாறு அவர் கர்ம பலதாத்தா எல்லாம் சொல்கிறதெல்லாம் இந்த மாதிரி சொல்லி கொடுக்குறது அப்புறம் இந்த விஷயத்துக்கு வந்ததுக்கு பிறகு அதுக்கு அதுக்கும் பண்ணிகிட்டு இருப்போம் ஏன்னா அடுத்தவர்களுக்கு வழிகாட்டுறதுக்காக ஆனால் உண்மையிலே நமக்குள்ளே ஆழமாக இருக்க வேண்டியது இந்த ஞானந்தான் இந்த இந்த மெய்ப்பொருளை இறைவனை அடைவதற்கு இங்கேயே இப்பொழுதே ஆராய்ச்சி பண்ணி இந்த உண்மையை உணர வேண்டும் நீக்கணம். இதுக்கு பேர் தான் மோக்ஷம்னு பேர் டு கிவ் அப் மோக் தாத்துவுக்கு அர்த்தமே டு கிவ் அப்னு அர்த்தம் to give up what? அப்படின்னா ஜீவத்வ புத்தியை விடு கிவ் அப் அப்படின்னு சொன்னால் ஐ ஆம் லிமிட்டட் ஜீவகா நான் வரையறுக்கப்பட்ட ஜீவன் என்கின்ற புத்தியை விடுவது என்னோடது மாத்திரம் இல்லை நான் பார்க்குற யாரையுமே ஜீவனாக நினைக்க மாட்டேன் எல்லாரும் பிரம்மந்தான் இப்படி எல்லாம் தனித்தனியாக எல்லாம் வந்து ஒரு மாயா ஜால் மகாட்ராமா மாயா ட்ராமா காயமும் இல்லை கருத்தில்லை தானே மறைக்க வல்லார்க்கு மாயை மறைய காயமும் இல்லை கருத்தில்லை தானே ஆஹ நான் என்ன ஹேத்து இன்னிக்கு காலையில் இன்னொன்று சொன்னேன் ஒரே நேரத்தில் ரெண்டு தரிசனம் இருக்குது அதாவது ஐ ஆம் பியூர் கான்ஷியஸ்னஸ்ஸுங்கிறதும் ஐஆம் லிமிட்டட் ஹியூமன்கிறதும் சைமல்டேனியஸாக இருக்குது ஏன் வச்சுங்க சில பேர் என்ன நினச்சின்னு இருப்பா நம்மளை பிரம்மனாக தெரிஞ்சுக்கிற போது இது காணாமல் போயிடுவோம் இப்போ நான் உட்காந்து மெடிடேட் பண்ணி பண்ணி என்ன பிரம்மம் ஆகிட்டேன் அதுக்கப்புறம் என்ன ஆகிடுதுன்னா இந்த பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸோடய ஃபீலிங்கே எனக்கு இல்லை அப்படி இல்லை பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸ் ஃபீலிங்கெல்லாம் இருந்துட்டுருக்கிற போது இது வந்து எனது சூப்பர் இம்போஸ்டுங்கிற ஞானந்தான் இங்க வேணும் அதெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு தான் இருப்போம் அப்போ இந்த ஞானத்துக்கே மகிமை நான் அப்படியே கண்ணை மூடினு உட்காந்துன்னு சமாதிக்கு போயிட்டே சமாதி வந்துவிடும் தப்பு ஆனால் இந்த சகஜ சமாதிங்கிறது என்னது இதுதான் வகுப்பெடுத்துன்னு இருக்கிற போது நான் வந்து அபூர்ணோஸ்மின்னு நினச்சிட்டு கிளாஸ் எடுப்பேனா இப்போ நான் வந்து எடுக்கிற போது க்ளாஸ் எடுக்கிற போது நான் வந்து டீச்சர் நான் டீச்சராக பிரம்மணா இப்போ நீங்கள்லாம் வரிசையாக உட்காந்துருக்கீங்க நீங்களாம் ஸ்டூடெண்ட்ஸாக பிரம்மணா ரெண்டும் சைமில்டேனியஸாக இருக்குது ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கு தான் சொன்னேன் ஆர்னமெண்ட்டும் கோல்டும் சைமில்டேனியஸு எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸாம்பிள் நம்ம ஃபோக்கஸ் எதில் இருக்குது நகைக்கடைக்கு போய் மணிக்கணக்காக உட்காந்துன்னு நம்ம ஃபோக்கஸ் எதில் இருக்குது கோல்டில் இருக்கா ரொம்ப நேரம் டிசைன்லாம் பார்த்த உடனே இது எவ்வளோ வெயிட்டும்போ முதலே கேட்போமா எடுத்த உடனே இது என்ன வெயிட்டு பாருங்கள் அப்புறம் நான் டிசைனை பார்க்குறேன்னு சொல்லுவோம்மா நான் நகைக்கடைக்கு போனதில்லை சும்மா சொல்கிறேன் இப்போ போன உடனே அங்கே போன உடனே ஒரு ஏதோ ஒரு ஆபரணத்தை எடுத்துட்டோ இது என்ன வெயிட்னு பாருங்கோ அப்புறம் நான் டிசைன் எல்லாம் என்னென்னு பார்க்குறேன்னு சொல்லுவோமா சொல்லவே மாட்டேன் முதல்ல அதை வாங்கி இப்படி பார்த்து இப்படி பார்த்து கண்ணாடிக்கு நேரம் இப்படி வச்சு பார்த்து எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்கணுமே அது அவனுக்கு என்ன வேணும்னா அவனுக்கு அந்த வெயிட் தான் இம்பார்ட்டன் ஆக ஸ்வர்ணமும் ஆபரணமும் சம காலத்தில் இதுதான் நிறைய பேருக்கு புரியறதில்லை ஸ்வர்ணமும் ஆபரணமும் சமகாலத்தில் இருக்கு அதே மாதிரி கான்சியும் சமகாலத்தில் இருக்கு வந்து ஜாதகத்துல எல்லாத்திலையும் அதுலயே இருக்கு நம்ம இதை கவனிச்சோமான சொல்றது இதை நம்ம அது கவனிக்கிற போது அதை நம்ம ஃபோ அது கவனிக்க மாட்டோம் எப்படி இந்த சூரியனுடைய வெளிச்சம் வந்த உடனே எத்தனை டியூப்லைட் ரோட்டில் போட்டிருந்தாலும் சரி காலம்புரை காலம்பரை பத்து மணிக்கு லைட்டெல்லாம் எரிஞ்சுன்ட்டு இருந்ததுன்னா அந்த லைட்டுக்கு பிரகாஷம் உண்டும் இந்த டாமினேஷனில் எரிஞ்சுன் இந்த சூரிய பிரகாஷம் டாமினேட் பண்ணுறது தெருவில் எத்தனை வழக்கை ஏற்றி வச்சாலும் சரி என்ன பண்ணாலும் சரி இந்த சூரிய பிரகாசத்தினுடைய வெளிச்சத்தில் அந்த வெளிச்சத்துக்கெல்லாம் மதிப்பு இல்லாமல் போயிடுது ரெண்டு வெளிச்சமும் ஒரே நேரத்தில் இருக்குது ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டு வெளிச்சமும் ஒரே நேரத்தில் இருக்குது ரெண்டு வெளிச்சமும் ஒரே நேரத்தில் இருந்தாலும் ஒரு வெளிச்சத்தினுடைய மதிப்பு கூடுறதுனால இன்னொரு வெளிச்சத்தோட மதிப்பு குறைஞ்சு போய்டு இந்த துவைத்த புத்தியெல்லாம் டியூப்லைட்டு மாதிரி அத்வைத்தம் துவைத்தம் ரெண்டும் சமகாலம் சமகாலம் சேம் டைம் நான் சாஸ்திரம் படிக்கிறபோது எனக்கு இந்த தாட் என்னமாக மாறுறதுன்னா எனக்கு வந்து அத்வைத்தத்தில் புத்தி பலமாகுது பிரம்ம புத்தி கூடுறது இந்த இண்டிவிஜுவல் புத்தி எல்லாம் போயிடுது குறைஞ்சுடுது இதுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் ரியாலிட்டியெலாம் குறைஞ்சி போயிடுது அப்போ இந்த அத்வைத பிரம்ம ஜான ஞான பிரகாஷம் இந்த துவைத்த விவகாரத்தை டாமினேட் பண்ணிவிடுது அப்போ இது அதுதான் பிரதானமாயிடுறது ஏன்னால் நமக்கு ஆனந்தமாக இருக்கிற அந்த வஸ்துவை புரிஞ்சதுக்கு பிறகு டிசைர் எங்கே இருக்க போகிறது கோபம் எங்கே வரப்போகிறது அதுக்கு எங்கே மதிப்பு இருக்க போகிறது பஞ்சதின்னு ஒரு புஸ்தகம் இருக்குது அடிக்கடி நான் சொல்லிகிட்டு இருக்கேன் நான் ஏற்கனவே எடுத்தேன்னா இல்லையா எடுக்க போகிறே அது பேர் திருப்தி தீப பிரகரணம் அதில் வந்து இரநூத்தி தொண்ணூற்றி நாலு ஸ்லோகமாக ஆத்மா ஆனந்த ஸ்வரூபங்கிறத வித்யாரண்யசுவாமிகள் விஸ்தாரமாக எழுதுறார் இருநூத்தி தொண்ணூறு ஸ்லோகத்துக்கு மேலே அதுக்கெல்லாம் மூலமாக ஒரு ஸ்லோகம் இருக்கு அவர் எப்போவுமே அவர் அந்த பஞ்சதிசையில ஒரு டாபிகை எடுத்துட்டார்னா அது சாஸ்திரத்துலேருந்து வேற எங்கேயா ஒன்றுலேருந்து அதை வச்சுன்னு தான் எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பார் அதில் அந்த மந்திரம் என்ன சொல்கிறதுன்னா நான் முழுமையானவன் பூரணமானவன் என்பதை உணர்ந்த நான் எதை குறித்து ஆசைப்படுவேன் யாருக்காக ஆசைப்படுவேன் ஆசைப்பட்டு என்னை இந்த த இந்த உடம்பு மனசை வருத்தி கொள்வேன் அப்படிங்குனு மந்திரம் இருக்குது இது பிருகதாரணிகோபனிஷத் மந்திரம் ஆத்மானஞ்சேத் ஜானியாத் அயம் அஸ்மீதி பூருஷா கிமிச்சன் கசிய காமாய சரீரமனுசஞ்சரேத் இதோட அர்த்தம் என்னென்னா ஆத்மானம்ஜா ஆத்மானஞ்சேத் விஜானியாத் மாற்றிப்படுகணும் அயம் பூருஷா அஸ்மி இது ஆத்மானம் விஜானியாச்சேத் இந்த பிரம்மஸ்வரூபமாக நான் இருக்கிறேன் என்பதை ஒருவன் உணர்ந்து விட்டானே ஆனால் அதற்குப் பிறகு கிம் இச்சன் எதை விரும்பி கசியகாமாய யாருடைய விருப்பத்துக்காக எதை விரும்பி ஷரீரம் அணுசுவரு அனுசஞ்சுவரு இந்த உடம்பை வருத்திக்கொள்வான் மனதையும் உடம்பையும் எதுக்காக வருத்தி கொள்வான் இந்த மந்திரம் சொல்கிறது அதுக்கு தான் விளக்கம் இந்த இரநூத்தி தொண்ணூறு ஸ்லோகமும் இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் தான் இதோட அர்த்தம் பாருங்கள் இந்த உண்மை எங்கும் நான் நீக்க முறை நிறைந்தவன் சொன்னதுக்கு பிறகு யாரு யாருடைய விருப்பத்திற்காக எதனை விரும்பி அப்படின்னு நர்த்தோம் விருப்பப்படுறதுக்கு ஒருத்தன் இல்லை எல்லாம் ஒரு பொருளாக இருக்கிறபோது விருப்பப்படுறதுக்கு ஒரு பொருள் இல்லை விரும்புகிறவனும் இல்லை விரும்புகிறதுக்கு பொருளும் இல்லை ஆகவே விரும்புபவனும் இல்லை விரும்புவதற்கு பொருளும் இல்லை அப்படின்னு அர்த்தம் அது கிம் இச்சன்னு கசியக்காமாய சரீரம் அனுசஞ்சுவரே இதிலையே இந்த பலத்திலேயே இருக்கணும் அதனால் உலகத்தில் நான் நம்ம பாட்டுக்கு நம்ம ரொட்டீன் எல்லாம் பண்ணிகிட்டு சாப்பிடுவோம் குளிப்போம் பேசுவோம் விவகாரம் எல்லாம் தெரிஞ்சுகிட்டுருப்போம் ஆனால் இது மனசில் ஆழமான மனசில் இந்த அறிவு ஓடிண்டே இருக்கணும் எல்லாம் லீலா ஸ்போர்ட் விளையாட்டு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுன்னு அதுதான் பாடம் இதை இந்த மாதிரி படித்து புரிஞ்சிக்கிறதை தவிர வேறு வழியில் மோட்சம் அடைய முடியாது மோட்சம் என்பது அடையப்படுவதல்ல மோட்சம் என்பது அறிந்து கொள்ளப்படுவது முக்தி என்பது அடையப்படுவது முக்தி என்பது அறிந்து கொள்ளப்படுவது முக்தி என்பது அறியாமையை விடுவது அறியாமையை விடுவது பந்தத்தை பந்தத்துக்கு காரணமான அஜானத்தை விடுவது மோட்சத்துக்கு ஆப்போசிட் என்ன பந்தம் பந்தத்துக்கு காரணமான அக்ஞானத்தையும் அக்ஞானத்தினுடைய காரியமான பந்தத்தையும் விட வேண்டியதுதான் விவேக சூடாமணி அதை நீ வந்து பரமாத்மஸ்வரூபம் அஜ்ஞானத்தினால உன்னை வந்து நீ இந்த உடம்பு மனசோட உன்னை சேர்த்துன்னு விட்டேன் அதனால் நீ வந்து இந்த ஜாதகத்தை வச்சுன்னு அங்கங்கேயும் அலையிற அதெல்லாம் இல்லை சேர்த்துட்டுங்க அப்போ அதனால் நீ வந்து அவஸ்தப்படுற என்ன பாருங்கோ நீ குரு வந்து சிஷ்யனை பார்த்து சொல்கிறார் நீ உண்மையிலேயே முழுமையானவன் நீ நிறைவானவன் பூர்ணமானவன் தூய்மையானவன் நீ மாத்திரம் இல்லை நானும் இல்லை நான் சொல்ல முடியும் நான் அதை புரிஞ்சுட்டாதே நான் அதை டீச் பண்ண முடியும் முழுமையானவன் நீ இந்த உண்மையை அறியாததினால் இந்த உடம்பு மனசோடு உன்னை இணைத்து கொண்டு விட்டாய் உடம்பு மனதோடு இணைத்து கொண்டதால் உடம்பு மனதனுடைய பிரச்சனைகளை உன் பிரச்சனையாக நீ நினைக்கிறாய் எப்பொழுது நீ இந்த உடம்பு மனதிற்கும் பரமாத்மாவாகிய உனக்கும் இருக்கிற சம்பந்தத்தை விசாரம் பண்ணி இந்த உடம்பு மனசில் இருக்கக்கூடிய அபிமானத்தை விடுகிறாயோ அப்பொழுது இந்த உடம்பு மனதினால் ஏற்பட்ட பிரச்சனைகளும் நீங்கிவிடும் அப்படிங்குற அஞ்ஞானயோகாத் பரமாத்மனஸ்தவஹாத்மந்தேவசம் தயோர்விவேகோதித்தோதவன் அஜானகாரியம் பிரதேத் சமூலம் இதான் இந்தோகம் இதுக்கப்புறந்தான் சிஷியம் கேள்வி கேட்கறான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சுன்னு கேள்வி கேட்கறான் கோநாமபந்த கதமேஷ ஆக கதம் பிரதிஷ்டாஸ் கதம் விமோக்ஷ கோசாவனாத்மா பரமஹ்க ஆத்மா தயோர் விவேக கதமே தச்சியதாம் இதுதான் சிஷியனுடைய அடுத்த கேள்வி முதல்ல போய் நமஸ்காரம் பண்ணியிருக்கான் நமஸ்காரம் பண்ணின உடனே நீ பிரம்மங்கிறவர் நீ அஜானந்தினா இப்படி அவஸ்தப்படுற அப்படிங்கிற அப்போ அவர் சொல்கிற இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்டுட்டு அவன் கேட்குறான் பந்தம் என்றால் என்ன இந்த பந்தம் எப்படி வந்தது எதனால் இது இந்த பந்தம் எதனால் நிலைத்திருக்கிறது இந்த பந்தத்திலிருந்து விடுபடுவது எப்படி இந்த உடம்பு மனசு நான் அல்லாத இந்த உடம்பு மனசினுடைய தன்மை என்ன உண்மையிலே எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிற ஆத்மஸ்வரூபம் நான் என்று சொன்னீர்களே அதனுடைய லட்சணம் என்ன இதை பகுத்தறிவது எப்படி உபதேசம் பண்ணுங்கள் பிராம கதம்ேஷ ஆக்த கதம் விமோ கோனாத்மாத்மா தயோ விவேகம் ஏதுச்சியதாம் சொல்லிக் கொடுங்கோ அதுதான் பாடாங்க இருக்கு ஆகா இது எதுக்குன்னா ஞானத்தினால தான் மோட்சம் ஞானத்தினால என்னென்ன நினைக்கிறதுனா அஜானம் போறது அஜானம் போகிறத்துனால அஜானத்தினுடைய காரியங்கள்லாம் நீங்குகிறது ஞானம் அஜ்ஞானத்தை போக்குறது அஜ்யானத்தினால்தான் சம்சாரம் இருக்குது சம்சாரத்துக்கு காரணம் அஜானம் அக்ஞானத்துக்கு எதிர்ப்பதும் ஞானம் இப்போ இதில் நிறைய சிக்கல் என்னன்னு கேட்டால் இப்போ இருக்கிற சமூகத்தில் நிறைய நிறைய பேர் யாரெலாம் இதை சாஸ்திரத்தை காப்பாற்றணுமோ அவர்களே படிக்க மாட்டேங்கிறாங்க அதுதான் கஷ்டமாக இருக்குது வேறு ஒன்றும் இல்லை அதனால தான் இதெல்லாம் சொல்கிறோம் யார் இந்த சாஸ்திரங்களை எல்லாம் பாதுகாத்து இதை என்னோடய குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணி ஒரு காலத்தில் அப்படி பண்ணி தான் கொடுத்துருக்கிறார்கள் இன்றைக்கி அது மாதிரி சிந்திக்கக்கூட மறுக்கிறார்களேங்கிற ஒரு வருத்தம் இருக்குது நியாயமான வருத்தம் ஓஹோ இவ்வளோ பேசிவிட்டு உங்களுக்கு துக்கம் போலியா விவகாரத்தில் பேசுனேன் ஏன்னா இங்கே வந்து ஞானத்தினால்தான் மோக்ங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கு கீதையிலேயும் இருக்குது கீதையில் பகவான் சொல்கிறார் ஞானம் லப்துவா பராம்சாந்திம் அச்சிரேணாதி கச்சதி ஸ்ரத்தாவான் லபத்தை ஜானம் எல்லாருமா சேர்ந்து ஒத்துக்கிறது ஒரு விஷயம் கரெக்டாக ஒத்துக்கிறார்கள் எந்த நமக்குள்ளேயே இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் நிறைய எல்லா குரூப்புகளும் சேர்ந்து ஒரு விஷயத்தை ஒத்துக்கிறார்கள் என்னென்னு கேட்டா துக்கத்துக்கு காரணம் அஜ்யானம் இது யாரும் மறுக்கிறது இல்லை துக்கத்துக்கு காரணம் அக்ஞானம் அக்ஞானத்துக்கு எதிர்ப்பதம் என்னது சரி இப்போ அக்ஞானத்துக்கு சப்ஜெக்ட் மேட்ரு என்ன அடுத்த கேள்வி அக்ஞானம் வந்து எதை எதை எதனுடைய அஜானம் எதை பற்றின அஜ்யானம் எனக்கு சைனா பாஷை தெரியல அந்த அக்ஞானமாக அந்த அக்ஞானமாக எனக்கு துக்கத்துக்கு காரணம் என்னை பற்றின உண்மை எனக்கு தெரியாமல் இருக்கிறதா துக்கத்துக்கு காரணம் என்னை பற்றின உண்மை எனக்கு தெரியாமல் இருக்கிறது எனக்கு துக்கத்துக்கு காரணம் ஆத்ம ஜானம் ஆத்மானத்துக்கு எதிர்ப்பதம் என்ன ஆத்ம ஜானம் ஞானத்தினால தான் மோக்ஷம் அப்படின்னு சொன்னால் அதில் ஒன்றும் ஃபெனாட்டிக்ஸ் ஃபெனாட்டிசம் கிடையாது அது வந்து என்னது அது ஃபேக்ட் உண்மையை சொல்கிறோம் இப்போ அடுத்த ப்ராப்ளம் என்னென்னா சரி நாங்கள் ஞானத்தினால தான் மோட்சம்னு ஒத்துக்கிறோம் அது நாங்கள் மறுக்கலை ஆனால் ஞானம் வந்து எப்படி வேணாலும் வரலான்னா அதுதான் அடுத்த பிரச்ச பிரச்சனை ஞானத்தினால தான் அஜ்ஞானம் போகும் அஜ்ஞானத்தினால்தான் சம்சாரம் நீங்கும் ஒத்துக்கிறோம் ஆனால் ஞானத்துக்கு என்ன ஞானத்துக்கு என்ன சாதனம் மோட்சத்துக்கு சாதனம் என்ன ஞானம் ஞானத்துக்கு சாதனம் என்ன அப்படின்னு கேட்டால் ஞானத்துக்கு சாதனம் அறிவை தரும் கருவி வரணும் உபனிஷத் சாஸ்திரம் தான் ஞானத்துக்கு சாதனம் இதை யாரும் மறுக்க முடியாது நான் சொல்லலை ஆதிசங்கர் நிறைய சொல்கிறார் தன்னோட பாஷ்யம் முழுக்க விழுந்து விழுந்து அதுதான் சொல்கிறார் ஆனால் அதெல்லாம் இக்னோர் பண்ணுறா சங்கராச்சாரன் நாங்கள் பூஜை பண்ணுவோம் ஆனால் அவர் பாஷ்யம் இதில் எல்லாம் நாங்கள் கிடையாது அதெல்லாம் ரொம்ப ஹை லெவல் நீ ஹை லெவலில் என்னத்தையும் இல்லாமல் படிக்கிற ப்ரோக்ராம் சயின்டிஸ்ட்டுங்கிற அதை படிக்கிறேங்கிற இதை படிக்கிறேங்கிற இந்த பாஷ்யம் படித்து சம்ரட்சணை பண்ணப்படாத உன்ன ப்ரோக்ராம் சயின்டிஸ்ட் சயின்ஸு படிக்க வேண்டாம் நான் சொல்லலை ஏன் இதையும் படித்து சொல்லிக்கூடேன் யூஸ்வெஸ் இல்லை உங்கள் தாத்தாலாம் பண்ணியிருந்தாரு எங்கள் தாத்தா பண்ண பைத்தியத்தை அதே நானும் பண்ணணுமா உங்கள் தாத்தா இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார்ப்பா உங்கள் தாத்தாவோட தாத்தாலாம் இதெல்லாம் பண்ணியிருக்கார் அதனால தான் உனக்கு இதெல்லாம் புரியறது அப்படின்னா பாருங்கோ இதெல்லாம் இந்த மாதிரிலாம் பேசாது விட்டுடுங்கிறோம் புரியுறதா நான் என்ன சொல்கிறேன் புரியுறதோ இந்த சாஸ்திரத்தை எல்லாம் காப்பாற்றணும்பா இதெல்லாம் படித்து இன்னும் அடுத்த தலைமுறைக்கு சொல்லணும் அப்படி கொஞ்சம் பேர் போகணும் நான் சொல்ல வந்தது இதுதான் ஆக உபனிஷத்தை குருமுகமாக அத்தியனம் பண்ணினால்தான் உபநிஷத்துன்னு இல்லை உபநிஷத்தினுடைய கருத்துக்களை ஒரு ஆசிரியர் எப்படி ஆசுவலாயன மகரிஷிக்கு பிரம்மதேவர் சொல்லிக் கொடுக்குறாரோ அப்படி சொல்லி கொடுத்து படித்தாதான் இந்த ஞானம் வரும் எப்படி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேனோ அது மாதிரி சொல்லி கொடுக்குறதுனால தான் ஞானம் வரும் ஆக வேறு எதுனாலையும் ஞானம் வராது இல்லை திடீர்னு பகவானாகவே ப்ளஷ் பண்ணிவிடுவார் திடீர்னு தனக்கு புரிஞ்சிடும் அப்படின்னா மெஜாரிட்டி பீப்புளுக்கு அது ஒத்து வராது ஏதோ எக்ஸப்ஷன் கேஸுக்கு வருமோ என்னவோ அப்படியே வந்தாலும் அவர் இதை வெரிஃபை பண்ணி ஆனும் வழி கிடையாது ஆக மெஜாரிட்டி பீப்புளை மனசில் வச்சுட்டு தான் பேசும் ஆஹ மோட்சத்துக்கு சாதனம் இதுக்காக தான் இதை சொல்கிறேன் நான்பந்தா விமுக்தையே இத்தனை நேரம் நான் விளக்குறதுலாம் இதுதான் நானேன ஹேத்துனா நானேன ஹேத்துனா நான்பந்தா விமுக்தையே நானிய பந்தா வித்தியத்தேயனாய ஞானாதேவத்து கைவல்யம் நம்ம பக்தியை மறுக்கலை சொல்லப்போனால் எல்லா ஃபிலாசஃபியும் தனக்குள்ளே வாங்கிக்கிற சக்தி அத்வைத்தத்துக்கு இருக்குது எல்லாம் நாம் ஒத்துப்போம் நீ ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் சொல்கிறியா துவைதம் சொல்கிறியா அது ஒரு ஆங்கிளில் ஓகே விசிஷ்டாத்வைதம் சொல்கிறியா ஓகே அவர்கள்தான் இதை ஒத்துக்க மாட்டாங்க அவர்கள் தான் இதை மாட்டாங்க நாங்கள் அத்வைதத்தை அப்சல்யூட்டாக அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்னு அவர்கள் தான் சொல்லுகிறார்களே தவிர நம்ம எந்த சித்தாந்தத்தையும் நம்ம அதை வந்து விவகாரத்தில் ஒத்துக்கிறோம் அதாவது நீ பகவானை வேறையாக வச்சு பூஜை பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் அது அல்டிமேட்டாக நினைக்காது பகவான் உனக்கு அந்நியமாக இல்லை நீ அவருக்கு அந்நியமாக இல்லை ஆனால் அவர் வேறே நான் வேறே நீ சொல்கிறதும் ஒரு லெவலில் ஓகே ஒத்துக்கிறேன் ஆனால் அது அப்சல்யூட் கிடையாது அப்படின்னு சொன்ன நம்ம அதை ஒத்துண்டு அது அப்சல்யூட் இல்லைங்கிறோம் அவங்க என்ன சொல்கிறாங்க எங்கள் ஃபிலாசபி தான் அப்சல்யூட் அத்வை தான் அப்சல்யூட் கிடையாது அத்வை ஒத்துக்கவே முடியாது அப்படிங்கிறது அவங்களுடைய அபிப்பிராயம் ஆகா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அவங்களுடைய சித்தாந்தங்கள்ல எல்லாம் ஞானத்துக்கு அப்புறம் பகவான்கிட்ட பக்தி பண்ணணும் நம்மளது அப்படி இல்லை பக்தி பண்ணினத்தினால அபேத ஞானம் இதுதான் வித்தியாசம் அதனால் இதை கொஞ்சம் சொல்லணும்னு சொல்கிறேன் அதாவது மோட்சத்துக்கு சாதனம் இந்த ஜானந்தான் இல்லாட்டி ஆஷ்வலாயின மகரிஷி பிரம்மதேவர்கிட்ட போய் எனக்கு படிக்கிறார் அவர் ருக்வேத ஆச்சாரியர் ருக்வேதத்தில் இல்லாத தத்துவங்களா எத்தனையோ விஷயங்கள்லாம் உள்ளே இருக்குது நாசதீய சூத்தமே ருக்வேதத்தில் தான் இருக்குது அப்பேற்பட்ட பரமோத்தமமான மந்திரங்கள்லாம் இருக்கக்கூடிய ருக்வேதாச்சாரியர் போய் படித்தார்னு சொன்ன அப்போ இதிலேருந்தே நம்ம புரிஞ்சுக்க வேண்டாமா சரி இனி அடுத்த மந்திரம் ஆத்மனமரணிம் கிருத்வா பிரணவம் சோத்தரணிம் ஞான நிர்மதாபியாசாத் ஆனமரிம் பிரணவச்சோத்தி ஞானன தியானம் பண்ணி இந்த தத்துவத்தை தியானம் பண்ணி ஞான நிஷ்டையை அடைஞ்சு அடைவாயாக அப்படின்னு சொல்வது அறிவாளி என்ன பண்ணுகிறான் அப்படின்னு கேட்டால் இப்போ இத்தனை நேரம் சொன்ன ஆத்மாவனுடைய லக்ஷணங்களை எல்லாம் நன்றாக தியானம் பண்ணி தன்னுடைய சம்சாரத்தை எரித்து விடுகிறான் சம்சாரத்தை அஜானத்தின் விளைவாகிய தன்னுடைய துன்பங்களை எல்லாம் அறிவு தீயால் எரிக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்கு ஆனால் அதில் ஒரு விஷயம் சொல்கிறார் ஒரு ஹோல்டு வாணுங்கிறதுக்காக வேண்டி ஓங்காரத்தை விசாரம் பண்ணு ஓங்கார தியானம் பண்ணு அப்படின்னு சொல்கிறார் ஓங்காரத்தை தியானம் பண்ணு ஓங்காரம்னா ஓம் அதுக்கு இன்னொரு பேர் பிரணவம் பிரணவம்னா சிறப்பாக புகழ்ந்து பேசப்படுவது வேதத்தோட சாரம் காயத்ரி காயத்ரியோட சாரம் வியாகிருதி வியாகிருத்தியோட சாரம் ஓங்காரம் ஆக ஓங்காரந்தான் விரிஞ்சிருக்கு வேதமாக அதுதான் பகவான் கீதையில் சொன்னார் பிரணவ சர்வ வேதேஷு வேதங்களில் நான் ஓங்காரமாக இருக்கிறேன் இப்போ இந்த ஓங்கிறது ஓரெழுத்து சொல் ஓர் சொல் மாதிரி இருக்குது ஆனால் அதில் அகார உக்கார மகாரம் இருக்குது இந்த அகார உக்கார மகாரத்தை மூன்று ஷரீரங்களாகவும் மூன்று அவஸ்தைகளாகவும் மூன்று வேதங்களாகவும் இப்படிலாம் தியானம் பண்ண சொல்லியிருக்கு ஆனால் இந்த இடத்துல என்னென்னா மூன்று அவஸ்தைகளில் இருக்கிற மூன்று அவஸ்தைகள் மூன்று ஷரீரங்களில் அபிமானியாக இருக்கிற விஸ்வ தைஜச பிராஜன் அகாரம் உகாரம் மகாரம் இந்த விஸ்வ தைஜசப் பிராக்யன் நம்மக்கிட்ட இருக்கிற இந்த ஸ்தூல சூக்ம காரண சரீரத்தை அகாரம் உக்காரம் அகாரம் ஓம் ஆணு வாயத்திற்குறோம் உண்முன்னு முடிக்கிறோம் அதனால் சமஸ்தப்தங்களும் அதுக்குள்ளே முடிஞ்சு போய்டுருது ஆக என்ன இந்த ஓமில் இந்த மூணு அவஸ்தை இந்த இண்டிவிஜுவல் லெவலில் இருக்கக்கூடிய என்னது மூணு மூணு ஷரீரம் மூணு அவஸ்தை ஷரீரத்ரயம் அவஸ்தாத்ரயம் அதே மாதிரி பிரபஞ்சத்துலையும் டோட்டல் லெவல்லையும் இதே மாதிரி தான் இது இருக்கிறையும் கிராஸ் லெவல் சட்டில் லெவல் காசல் லெவல் அதையும் என்ன சொல்கிறோம்னா இங்கே இங்கேயும் வந்து சூல பிரபஞ்சம் சூக்ம பிரபஞ்சம் காரணப் பிரபஞ்சம் இந்த மூணுலையும் இருக்கிற சைத்தன்யம் இதையும் அகாரம் உக்காரம் அகாரம் இதுக்கு மாண்டவிக்க உபநிஷத் இந்த ஐக்கியத்தை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு ஆக இந்த ஓங்கார மந்திரத்தை ஒரு பற்றுக்கோடாக கொண்டு ஓம் மனசில் இந்த அகார உக்காரம் அகாரத்தை வச்சுண்டு இதெல்லாம் தியானம் பண்ணி இந்த பிரம்ம அகம் பிரம்மாஸ்மிங்கிற தத்துவம் சர்வம் கழு இதம் பிரம்ம அகம் பிரம்மாஸ்மிங்கிற இந்த தத்துவத்தை புரிந்து கொண்டு இந்த அஜானம் அஜானத்தினுடைய விளைவாகிய இந்த சுகதுக்கங்கள் வரையறைகள் லிமிடேஷன்ஸ் எல்லாம் இந்த ஞான நெருப்பால் எரித்து விடு அதை இங்கே சொல்கிறார் ஆத்மானம் அரணிம் கிருத்வா இந்த யாகங்கள்லாம் பண்ணணும்னா அதுக்கு ஒரு ரெண்டு கட்டை வச்சிருப்பான் அதுக்கு பேர் அரணிக்கட்டைன்னு பேர் அந்த அரணிக்கட்டையிலேருந்து அந்த அரணிக்கட்டைய கடைஞ்சி தான் நெருப்பு வரும் அவர் சொல்கிறார் மந்திர சம்ஸ்கிருதம் வன்னி ஜனகம் மந்திர சம்ஸ்கிருதம் காஷ்டம் தினம் அதுக்கு மந்திரங்கள்லாம் சொல்லி இந்த காஷ்டத்தை வச்சுருப்பாங்களோ அது ரொம்ப பவர்ஃபுல் கையில் பிராமணன் தர்பம் வச்சுருக்கிற மாதிரி அரணி கட்டையும் வச்சிருப்பான் அதுக்கெல்லாம் நிறைய மந்திரங்கள்லாம் இருக்குது அந்த அக்னி கடையிற போது சொல்ல வேண்டிய மந்திரங்கள்லாம் நிறைய இருக்குது அந்த அந்த காஷ்டமே அந்த காஷ்டத்துக்கே சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணப்பட்டிருக்கு அந்த கட்டைக்கு அந்த கட்டை எப்படி எடுக்கணும்னுலாம் சொல்லியிருக்கு வன்னி மரத்துக்குள்ளே அதுவே ஒரு பெரிய மீமாசை விசாரம் வன்னி மரத்தில் இருக்கிற பொந்தில் முளைச்சிருக்கிற அரச மரத்துக்கெட்டை அப்படின்னு ஒரு குரூப்பு அரச மரத்து பொந்துல இருக்கிற வன்னி மரமா அப்படின்னு சொல்லி விசாரம் ஆனால் உண்மையிலே வன்னி மரத்தில் தான் பொந்து விழும் அரச மரத்துலாம் பொந்து விழாது வன்னினா வன்னி மரம் உள்ளூர் நிறைஞ்சிருக்கு பார்த்துருப்பீங்க வன்னினாலே நெருப்புன்னு தான் அர்த்தம் ஷமீ கர்பாத் அக்னிம் மந்ததி வேதம் சொல்லுகிறது ஷமீ கர்பாத் அக்னிம் மந்ததி ஷமின்னு சொன்னால் வன்னி மரம் ஷமி விரக்ஷம்னு அதுக்கு பேர் சனீஸ்வரனுக்கு இது தான் சமித்து சனைஷ்டர கிரகத்துக்கு ஹோமம் பண்ணுறதுக்கு குச்சி இது தான் சூரிய பகவானுக்கு எருக்கங்குச்சி சந்திரனுக்கு அரசங்குச்சி ப்கஸ்பதிக்கு புரசங்குச்சி செவ்வாய்க்கு கருங்காலி இப்படி இருக்குது ஒருவனுக்கு ஒரு திர இதெல்லாம் இருக்குது சனி பகவானுக்கு இந்த வன்னி மரத்து குச்சி அப்புறம் வந்து இவருக்கு ராகுக்கு அருகம்புல்லு கேத்துவுக்கு தர்பர் இப்படி தான் பண்ணுறோம் அத்தி ஆலங்குச்சி இப்படிலாம் வச்சு புதனுக்கு நாயுருவி புதன் எனக்கு யோசிச்சு பார்க்குறேன் இதில் இதை வச்சு ஞாபகம் இருக்கான்னு பார்க்குறேன் புதனுக்கு ஞாயிறுவி இப்படி ஒரு கிரகத்துக்கும் ஏதோ இருக்குது ஆஹா இது ரொம்ப முக்கியம் இல்லை நமக்கு தாத்பர்யம் அகம்பிரம்மாஸ்மி சொன்னாம்பரம் இதெல்லாம் என்ன இருக்குது ஆத்மானம் அரணி வன்னி மரம் வன்னி ஜனக்கம் மந்திர சம்ஸ்கிருதம் காஷ்டம் அதனால் அது ரொம்ப புனிதமானது வீட்டில் மூளையில் போட மாட்டான் அது எங்கேயோ ஒரு இடத்துல பத்திரமாக வச்சுருப்போம் பூஜை சுவாமி மாதிரி ஆஹா அதில் ஒரு ஹோல் இருக்கும் அந்த ஹோலில் வச்சுட்டு நாங்களாம் பார்த்துருக்கோம் அந்த அது ஒரு இதை வச்சுன்னு அதுக்கு ஒரு கயிறு வச்சுக்கிண்டு அந்த யாகத்தில் வந்து அந்த மனைவி தான் அதை அமுத்தி பிடிச்சிக்கணும் மனைவி தான் வந்து அந்த கட்டையை நல்லா அழுத்தி பிடிச்சுக்கணும் ஹஸ்பண்டு தான் அதை கடைவான் அதுக்கப்புறம் ரித்விக்குகள்லாம் வேதம் சொல்லுவார் அது வந்து அந்த கடையிற போது அந்த அக்னி வரும்போது அதுலேயே அந்த பஞ்சு சகி இது மாதிரி வச்ச உடனே கொஞ்சம் நேரத்தில் அதெல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சோம் அது வரைக்கும் அதை ஜப்பம் பண்ணிகிட்டே பண்ணுவாங்க அது மாதிரி இங்கே வர என்ன சொல்கிறார் மைண்டு தான் அதாவது இன்டலெக்ட் புத்தி தான் உத் அந்த அரணியில் ரெண்டு அரணி இருக்குது ஒன்று அடியில் அடிக்கட்டை இன்னொன்று மேல்கட்டை கடையிறத்துக்கு இந்த அடிக்கட்டை எதுனா நம்ம அவரோன் மைண்டு இன்டலெக்ட் புத்தி அப்புறம் அந்த புத்தியில் இருக்கிற மேல் அரணி கட்டை எதுன்னா ஓங்காரம் ஆக மனசில் ஓங்காரத்தை நினச்சிக்கோ அவ்வளோதான் ஆத்மானம் அணிம் கிருத்வா இந்த இடத்துல ஆத்மானம்னு சொன்னால் மனதை மனதை அந்தக்கரணத்தை விசேஷமாக புத்தியை புத்தியை கீழரணிக்கட்டையாக மனி இங்கே தியானம் பண்ணுறதுக்கு இல்லை அரணிக்கட்டையெல்லாம் முக்கியம் இல்லைங்க அதை அந்தக்கரணத்தை வச்சிக்கிண்டு அதில் மேல் அரணிக்கட்டை போன்றது என்னது பிரணவஞ்ச உத்தரணிம் பிரணவம்னா ஓங்காரம் உத்தராரணிம்னா மேல்கட்டை உத்தராரணிம் கிருத்வா சப்ளை பண்ணிக்கணும் ஆக ஆத்மானம் அரணிம் கிருத்வா பிரணவஞ்ச உத்தராரணி அப்போ ஆத்மானம் அரணினா அதராரணி கீழே இருக்கிற கெட்ட அரணி கட்டை நெருப்பு கட்டை அப்புறம் மேலே இருக்கிற நெருப்பு கட்டை ஆக மனசுக்குள்ள ஓங்காரத்தை ஒரு ஹோல்டாக வச்சுக்கோங்க பிடிச்சிக்கோ தியானம் பண்ணுறதுக்கு இது ஒரு சப்த பிரதீக்கம் இது ரூப பிரதீக்கம் இல்லை ஒரு ஃபார்ம் கிடையாது தக்ஷணாமூர்த்தி நினச்சிக்கோ பழனி தண்டபாணி நினச்சிக்கோ மீனாட்சி நினச்சிக்கோ அதெல்லாம் கிடையாது இங்கே ஓங்காரத்தை மனசில் பிடிச்சிக்கோ அகார உக்கார மகாரம் இதில் நீ நான் சொன்ன மாதிரி தியானம் பண்ணு Aha! ஆத்மானம் அதராரணி கிருத்வா அதராரணியாகாத கீழ்கட்டை போல மனதை நினைத்துக்கொள் மேல்கட்டை போல ஓங்காரத்தை நினைத்துக்கொள் இதில் நீ என்ன பண்ணணும்னா கடையிறதுன்னா என்ன அர்த்தம் விசாரம் ஞான நிர்மதனாபியாசாத் அபியாசம் அபியாசம்னா பயிற்சி ஞான நிர்மதனம்னா என்ன தியானம் ஞான நிர்மதனாபியாசாத் அப்படி பண்ணால் என்ன ஆகும் நெருப்பு வந்துடும் என்ன நெருப்புன்னா ஞானபலம் ஞான பலம் சும்மா வேகாக நான் யோசிச்சுட்டே இருந்தேன் யோசிக்க யோசிக்க தீவிரமாக யோசிக்க ஆரம்பித்து தீவிரமாக விசாரம் பண்ணி இந்த ஞான பலம் வந்து கொடுத்தோம் அதனால் முடியாத ஞானம் பக்கத்தில் வரமாட்டேங்கிறது சம்சாரம் எல்லாம் ஏன்னா நெருப்பு அடிக்கிறது துக்கமெல்லாம் பக்கத்தில் வரமாட்டேங்கிறது இது இவ்வளவு தூரம் விசாரம் பண்ணி பண்ணி இந்த ஞானாக்னி பலமாகிட்டதுனால சம்சாரம் எல்லாம் பக்கத்துலேயே வரமாட்டேங்கிறது அதனால் என்னாச்சுன்னா பாஷம் தகதி பாஷம்னா என்ன நிர்மதனம் யுக்திபிகி விலோடனம் சிரவண மரண நிதித்தியாசனம் அதை இங்கே நித்யா இதில் சொல்கிறார் அதாவது எங்கும் நீக்கமர நிறைந்தவனாக நான் இருக்கிறேன்கிற தியானம் அதான் சொல்கிறார் ஞானசிய ஞானம்னா என்ன சர்வாத்மகா அகமஸ்மி எங்கும் நீக்கமர நிறைந்தவனாக நான் இருக்கிறேன் எண்ணில் எண்ணற்ற உடல்கள் கற்பிக்கப்படுகின்றன மாயையால் அப்படின்னு புரிஞ்சுண்டு அதுதான் மதனமுங்கிற அகம் பூர்ணோஸ்மி அப்படிங்கிற அந்த ஞான பலம் அதெல்லாம் திரும்ப திரும்ப விசாரம் பண்ணி நிறைய படிச்சிருப்போமே கீதையை படிச்சிருப்போம் சாஸ்திரங்கள்லாம் படிச்சிருப்போம் அதெல்லாம் ஒரு உபநிஷத்த மனசுக்குள்ளே தியானம் பண்ணாலே முடிஞ்சு போச்சு இப்போ கட்டோபனிஷத்துன்னு எடுத்துட்டா என்னெல்லாம் பக சொல்லியிருக்காரோ எச்சேத் வாங் ஞான ஆத்மனி ஞான ஆத்மனி மகதினி யச்சேத் தத் எச்சேத் சாந்த ஆத்மனி நிறைய தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்போ தான் பண்ண முடியும் அதுக்கு தான் நிறைய படித்து படித்து ஞாபகம் வச்சுக்கிறது அப்படி ஞாபகம் வச்சுன்றா இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப சுலபம் அப்படி பண்ணினால் என்னால் என்ன ஆகிறதுன்னா அந்த ஞான பலம் ஏற்பட்ட உடனே என்னாகிறதுனா பாஷங்கிறதுக்கு அர்த்தம் சொல்கிறார் ஆத்மனஹா பந்தன ரூபம் அஜான ரஜு ரச்சிதம் அகம் மமாதி கிரந்திம் அறியாமையினால் கட்டப்பட்ட அறியாமையினால் கட்டப்பட்ட அகங்கார மமக்காரம் என்னோடது என்னோடது என்னோட லேண்டு என்னோட ஃபேமிலி என்னோட ப்ராப்பர்ட்டி அப்படின்னு அப்புறம் நான் நான் என்ன நான் ஸோ ஸோ நான் படித்தவன் இதை பண்ணினவன் அதை பண்ணினவன் எங்கள் தாத்தா இப்படி நான் இப்படி இந்த அகங்கார மமக்காரம் யான் எனது எனும் ஷெருக்கு அறியாமையின் விளைவால் கட்டப்பட்டிருக்கிற அகங்கார மமக்காரத்துக்கு பேர் தான் இங்கே பாஷம் ஈக்குவல் டு அகங்கார என்னோடது நான் நான் மனிதன் நான் இந்த ஜாதியைச் சேர்ந்தவன் நான் இந்த மதத்தைச் சேர்ந்தவன் இந்த மொழியைச் சேர்ந்தவன் இந்த கோத்திரத்தைச் சேர்ந்தவன் இந்த சூத்திரத்தை சேர்ந்தவன் இதெல்லாம் இருக்கு இல்லை இத்தனையும் இருக்கு அகங்காரம் மமக்காரம் இண்டிவிஜுவாலிட்டி சிம்பிளாக சொன்னால் இண்டிவிஜுவாலிட்டி அண்ட் பொசஸ் அது பொசஸ் பண்ணி இருக்கிறதெல்லாம் அதுதானே மமக்காரம் நான் என்னோடது இதுதான் சம்சாரம் அதுதான் பாஷங்கிறது அதுக்கு காரணம் என்னென்னா அஜானம்ங்கிறது அறியாமையினால் உருவான அகங்கார மமக்காரம் அது என்னாகிறது கிரிம் தகதி பஸ்மி கரோதி அதெல்லாத்துக்கும் உயிரே இல்லாமல் போய்டு யாராவது புகழ்ந்தாலும் அதுக்கு மதிப்பில்லை இகழ்ந்தாலும் மதிப்பு இல்லை ஏன்னா நானே ஒன்று இல்லையே இண்டிவிஜுவாலிட்டியை ரியல் நினைக்கிறவன் இந்த இண்டிவிஜுவலை புகழலாம் இகழலாம் இந்த இண்டிவிஜுவலுக்குள்ள இருக்கிற ஒரு தத்துவம் ஒவ்வொருத்தருக்கு அந்த மைண்டில் எனக்கு இந்த இண்டிவிஜுவாலிட்டியே உண்மை இல்லைங்கிற நாலெட்ஜ் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா அவன் புகழ்கிறதோ இகழ்கிறதோ நம்மளை பாதிக்க போகிறதோ ஒன்றும் பண்ணார் பண்ணுறதுக்கு சான்ஸே இல்லை ஆ பாஷம் தகத்தி யாருன்னா பண்டிதஹா புத்திசாலி பண்டிதஹா தகதி பண்டிதஹான்னா என்ன வியாக்கியானக்காரர் சொல்கிறார் பண்டா பண்டான்னா நாலெட்ஜ் ஞானம் என்ன நாலெட்ஜுன்னா அகம் பிரம்மாஸ்மி இத்தி தாம் இத்தக பிராப்தா பண்டிதா தாம் இத்தக பிராப்தா சொல்கிறார் இந்த உடம்பில் இருக்கிற போதே நான் முழுமையான பரம்பொருள் என்பதை எவன் உணர்ந்திருக்கிறானோ அவன் பண்டித்தன் ஸ்காலர்ஷிப் இல்லை ஸ்காலர்ஷிப்பெல்லாம் பண்டித்தன் நீங்கள் சொல்லலை மோட்சத்துக்கான ஞானபலம் எவங்கிட்ட இருக்கோ அவங்க பண்டித பண்டா அஸ் அஸ்தீபி பண்டிதங்க அசோச்சியன் அன்வோச்சம் பிராவாச்சே கதூ நக்தானு பண்டித பண்டித்தர்களுக்கு துக்கம் இல்லையீத முதல் ஷ்லோகம் எதானே எஸ் சர்வே சம காமசல்பித்திமாணம் தமாஹு பண்டிதம் புதாக நாலாவது அத்தியாயம் பத்தொன்பதாவது ஸ்லோகம் ஞானமாகிய நெருப்பில் எல்லாத்தையும் எரிச்சுட்டாங்க எஸ்ய சர்வே சமாரம்பாக காமசங்கல்பர்ஜிதாக காமசங்கல்பவர்ஜிதாக கர்மாணி சம சர்வே சமாரம்பாக ஞானாக்னி தக்த கர்மா அவனுக்கு பேரே ஞானாக்னி தக்த கர்மா அதனுடைய தித்தியா விபக்தி தான் ஞானாக்னி தக் கர்மாணம்மா ஜஞர்மான கர்மாணா ஞானா கர்மானம் ஞான கர்மாணவு ஞானாகண அப்படி படிக்கணும் கர்மா கர்மாணவு கர்மாண சிம்பிளாக சொன்னோம்னா இதை சேத்தம் என்ன தான் தடுமாறு கர்மா கர்மாணவு கர்மாண கர்மாணம் கர்மாணவு கர்மண ஆத்மா மாரி ஆத்மா ஆத்மானவ் ஆத்மான ஆத்மானம் ஆத்மானவ் ஆத்மனா ஞானாக கர்மாணம் தம் பண்டிதம் புதாகா ஆகுஹு அறிவால் அனைத்து சஞ்சித ஆகாமி பிராரத்த கர்மங்களை எரித்தவனை பண்டிதன் என்று அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் புதாகா தம் பண்டிதம் ஆகு புதாக புத அறிஞர்கள் புத்திசாலிகள் அறிவாளிகள் தம் அவனை பண்டிதன் என்று சொல்லுகிறார்கள் யாரு அறிவால் ஆகாமி சஞ்சித பிரார்த்த கர்மத்தை எரித்தவனை பண்டிதன் என்று சொல்லுகிறார்கள் அப்படின்னு கீதையில் படிக்கிறோம் அஹ பாஷம் தக தீ பண்டிதா இதை நீக்கி எல்லாம் போயிடுச்சு அப்புறம் என்ன இருக்குன்னா ஒன்றும் இல்லை இது இங்கேயே இருக்கிற போதே இந்த ஞான பலத்தை பெறும் இந்த ஞானத்தை பெற்றதுக்கு பிறகு நீங்கள் ஜாகிரதையாக விவகாரம் பண்ணலாம் ஆனால் விவகாரம் பண்ணிவிட்டு அடிக்கடி இதுக்குள்ளே வந்துடணும் விவகாரம் பண்ணி அப்படியே போய்ட்டு மாட்டிப்போம் பழையப்படியும் எல்லாம் மறந்து போயிடும் கைவல்லி உபநிஷத்தும் மறந்து போயிடும் கேன உபநிஷத்தும் மறந்து போயிடும் அதனால் எப்பவும் இதுக்கு டைம் கொடுத்து படிச்சுட்டே இருந்தால் இது ஒரு பக்கம் பிரபலம் ஆகிட்டே இருக்கும் அது துர்பலம் ஆகிட்டே இருக்கும் நம்ம ஒன்றும் எந்த எனது எந்த சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளமும் நமக்கு வராது ஒரு ஃபோபியாவும் வராது சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளமும் வராது நம்ம அழகாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிகிட்டே இருக்கும் பாட்டுக்கு ரொட்டீன் நடந்துகிட்டே இருக்கும் கேட்பா எல்லோரும் எப்படி இதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கணும் இருக்குதுன்னு யார் சொன்னால் நம்ம பாட்டு காரியம் பண்ணுறோம் அடுத்த ஸ்லோகம் எப்படி பந்தம் வந்ததுன்னா சொல்லப்படுறார் வர்ணனை பண்ண புரியறதுக்காக சயவமாயா பரிமோகிதாத்மா ய கி பா சா்ரத் பரிதி माया परिमोहितात्मा विचित्र சரீரமாஸ்தாய கரோதிசர்வம் ஸ்ரீயன்னாதிச்சித்ரோகை சயவ ஜகிரத் பரிதிருப்திமேதி இந்த பிரம்மந்தான் இந்த உடம்பில் தன்னை வரையறுத்துக்கொண்டு போகங்களையெல்லாம் அனுபவிக்கிறான் எல்லாம் கீதையில் பைஞ்ச அதம் ஞாபகம் வச்சுக்கணும் ஸ்ரோத்தம் சுஸ்பர்ஷனாணமே அதிஷாயா விஷயா உக்காமந்தம் ஸித்தி புஞ்சானம் வாப்பிய பசியச்சுஷா அந்த ஸ்லோகம் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம் சேவ சயேவன்னர்த்தம் அந்த பிரம்மஸ்வரூபமாக இருக்கிற ஆத்மா தான் இது வரைக்கும் சொல்ல லக்ஷணமெல்லாம் சொன்னோமே நிறைய அப்படி இருபத்தாறு லட்சணங்கள்லாம் சொன்னோமே அந்த வஸ்து தான் அந்த வஸ்து தான் சயேவ உக்தகா அசங்க உதாசீனா நது அந்நியா இதோட ஒட்டாமல் இருக்கிறவன் தான் உண்மையிலே படித்து பார்த்தா தெரியறது படிக்கிற வரைக்கும் நான் என்னமோ இதோடு மயமாக ஆயிட்ட மாதிரி உட்காந்து பொறுமையாக விசாரம் பண்ண பண்ண ஏன் பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸ் ஏன்னு ஆப்ஜெக்டிஃபை பண்ணுற கெப்பாசிட்டி வந்துடுறது இல்லையா படிக்க படிக்க பொறுமையாக படிக்க ஏதோ புண்ணியமோ இருந்ததுன்னா என்ன புரியறதுன்னா என் உடம்பு மனசு புத்தியவே நான் வந்து ஆப்ஜெக்டிஃபை பண்ணுறேன் முடியறது அது பண்ண முடியறது தெரியறது அதுக்காக பிக்க முடியாது இந்த புஸ்தகம் வேறே நான் வேறே ஆனால் இந்த உடம்புலேயே நான் இருந்துட்டு இந்த உடம்பு நான் இல்லைன்னு சொல்கிறேன் அசங்கோகம் இதில் நடக்கிற ஆக்டிவிட்டீஸ் நான் வேடிக்கை பார்க்குறேன் எதெல்லாம் எனக்கு வந்து பண்ணணுமோ தர்மமாக பண்ணுறத பண்ணுறேன் ஆனால் அதே சமயம் இந்த உடம்பு மனசே நான் வேடிக்கை பார்க்குறேன் சகாயேவ அசங்ககா ஆத்மா ஏவ என்ன ஆகிறதுனா மாயா பரிமோகிதாத்மா இந்த பிரம்மன் தான் இந்த பிரம்மன் தான் இது உலகம் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது மாயா மோகினி மாய மோகினி விட்டலாச்சாரியா இந்த மாய மோகினி என்ன பண்ணுறதுன்னா ஆக மாயா பரிமோகித்த ஆத்மா ஏன்னா ரொம்ப டெல்யூஷன் நிறைய வந்து அதை இதையும் பார்த்துன்னு இந்த உலகத்தில் வந்து என்ன வேதாந்தம் படித்தாலும் கடைசியில் என்ன இருதுன்னா அது சங்கராச்சாரியர் மாயா பஞ்சகம்னு அஞ்சு ஸ்லோகம் சொல்லிருக்கார் எப்பேற்பட்ட அறிவாளியும் ஒரு வழி பண்ணிடும் இந்த தேவி மகாத்மியத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்கேன் ஞானி நாமிச்சேத்தாம்சி தேவி பகவதி ஹிசா பலாதா கிருஷ்யமோகாய மகா மாயா பிரயட்சதி எதோஹியப்பௌன்ய புருஷஸ்யபி பஷ்டித்திரியாணி பிரமாதீனி ஹரந்தி பிரசபம் மனஹா ஈட்டையில் ஸ்தித பிரிங்க லட்சணத்துலேயும் பகவான் சொல்கிறார் ஆஹா இந்த ஞானம் வந்து பக்குவப்படுற வரைக்கும் அப்படி தான் இருக்கும் தெரியும் உனக்கு ஆனால் இங்கே புரிய வைக்கிறார் இப்போ இருக்கிறத சொல்கிறார் இப்போ இருக்கிற இது அப்புறம் இருக்கிறது இல்லை எப்படி இந்த சம்சாரம் வந்தது சுவாமி ஒருத்தன் கேட்குறான் இப்படி இருக்கிற பரிபூர்ணமான எனக்கு போய் இப்படி ஒரு அவஸ்தை வந்தது என்ன குச்சனூருக்கு திருநாளாருக்கு அலைய வச்சு பரிபூர்ணமான பிரம்மஸ்வரூபமாக இருக்கிற என்ன போய் அந்த எங்கேயும் இங்கேயும் சனிக்க பரிகாரம் பண்ண வச்சுடுத்தே இது யாருன்னா அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கிடையாது ஏன் மாயை வந்ததுன்னா அதுக்கு பதில் கிடையாது மாயையை நீக்கிறதுக்கு தான் பதில் கீதையில் பகவான் சொல்றாரு இல்லையா ந ரூபேகோபலே நாந்தோ நாதிர் நம்பிரதிஷ்டா அஸ்வத்மேனம் சுவிரூட மூலம் அசங்கசஸ்திரேண திருடேனச்சித்வா ப்ராப்ளம் எப்படி வந்ததுன்னு பார்த்துட்டே இருக்காது சொல்யூஷனுக்கு வழியப்பார் எப்படி இது வரப்போச்சுன்னு மூல காரணம் கண்டுபிடிக்கலாம் ஆனால் சாஸ்திரம் இங்கே என்ன சொல்கிறது மாயாதான் காரணம் அப்புறம் மாய ஏன் வந்ததுன்னு கேட்கக்கூடாது மாயையை நீக்கிறது தான் வழிய பார்க்கணும் ஆத்மானா இந்த இடத்துல மைண்டு மனசு இல்லாட்டி ஆத்மாவே சைதன்யத்தே வச்சிருந்தாலும் பரவாயில்லை தப்பு கிடையாது மாயினால் மயக்கப்பட்டு மாயையினால் மயக்கப்பட்டு நாரதர் கதை கேட்டிருக்கேன் இல்லையா கிருஷ்ணர்கிட்ட உன்னோட மாயினா என்னன்னு கேட்டாராம் தெரியுமில்லையா எல்லோரும் கேட்டிருக்கோம் அந்த கதை அவர் நேராக போய் கிருஷ்ணர் சொன்னால் எனக்கு தாகமாக இருக்குது ஜலமாக எங்கேயோ ஒரு பக்கத்தில் இருக்கிற வில்லேஜில் போய் ஒரு குடிசையில் தாரம் தண்ணி வாங்குறதுக்கு போனால் அங்கேருந்து ஒரு அழகான பொண்ணு வந்துவிட்டார் அவர் இப்போ தண்ணி வாங்க வந்தோன்னே மறந்து போய்ட்டு நின்னு கல்யாணம் நிற்கிறான்னு அவள் அப்பா பார்த்தா ஏற்கனவே கிடைக்கல கட்டி வச்சிட்டான் அப்புறம் குடும்பம் நடத்தி குழந்தைகளாம் நிறைய பிறந்து எல்லாம் ஆகி திடீர்னு ஒரு நாளைக்கு பெரிய வெள்ளம் வந்தது இந்த குடிசை குடிசை எல்லாம் அழிச்சின்னு போகிறது இவர் மனை பனைமையை பிடிப்பாரா குழந்தையை பிடிப்பாரா எல்லாம் பிடிச்சி பிடிச்சி பார்த்தா எல்லாம் போயிடுச்சு கடைசியில் எல்லாத்தையும் இழந்துட்டார் எப்படியோ ஒரு வழியாக கரைக்கி வந்த உடனே எங்கே தண்ணி வாங்கிட்டு வரலையான்னு கேட்குறாரு கிருஷ்ணர் இந்த கதை கேட்டிருக்கோம் இல்லையா பாருங்க பகவானோடய மாய எப்படி ஒரு க்ஷணத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணி குழந்தை வைத்து சம்சாரம் நடத்தி சனிதசை மூணு தினம் வந்து ச சனிதை மூணுலாம் வராது ஒரு தினம்தான் வரும் அதுவே ரொம்ப ரெண்டாவது தடம் வந்தாலே ஆச்சரியம் என்னால் ஏழரை சனி மங்கு சனி பொங்கு சனி மரண சனி எல்லாம் வந்து சும்மா அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு பார்த்தா முடிஞ்சு போச்சு லைஃப் மாயா பரிமோகிதாத்மா நல்லா டீப் டெல்யூஷன் ரொம்ப டெல்யூஷன் அதிகமாகி அதனால என்னாச்சுன்னா சரீரமாஸ்தாய சர்வம் கருத்தி அந்த எங்கும் நீக்கமறை நிறைந்துள்ள பரம்பொருள் பிரம்மந்தான் என்ன எடுத்தா மாயையினால மாயாசக்தியினால என்னாகிறதுனா இந்த உடம்புக்குள்ள புகுந்துண்டு எத்தனையோ கர்மாக்களை பண்ணின் இருக்கு ஆக பிரம்மந்தான் ஜீவனாக மாயினால ஜீவனாக காட்சி அளிக்கிறதுங்கிறது இந்த சரீரத்துக்குள்ள சரீரம் ஆஸ்தாய இந்த உடம்புல இருந்து கொண்டு சர்வம் கரோத்தி சர்வம் கரோத்தின்னா என்ன அர்த்தம் லௌகிக கர்மானி கரோத்தி வைதிக கர்மாணி கரோத்தி பண்ணக்கூடாததெல்லாம் கரப்ஷன்லாம் பண்ணுறது பொய் பேசுகிறது அந்யாயம் பண்ணுறது அக்கிரமம் பண்ணுறது அதர்மம் பண்ணுறது அப்புறம் ஏதோ கொஞ்சம் தப்பி தவிர விவேகம் வந்ததுன்னா நல்ல காரியத்தை பண்ணுறது சரீரமாஸ்தாய சர்வம் கரோத்தி எல்லாத்தையும் செய்கிறது படிக்கிறது வேலை பண்ணுறது பணம் சம்பாதிக்கிறது சொத்து வாங்கிறது கோ கோட்டுக்கு போகிறது டாக்டர்கிட்ட போகிறது சுடுகாட்டுக்கு போகிறது எல்லாம் பண்ணிட்டு உட்காண்டிருக்குது சரீரமாஸ்தாய கரோத்தி சர்வம் சரி வேலை பண்ணுறது இதெல்லாம் கர்த்திருவம் நிறைய வேலை பண்ணிகிட்டே இருக்கான் வேலை பண்ணுறது எதுக்குன்னா வித்யாரண்ய சுவாமி சொன்ன மாதிரி குர்வத்தையே கர்ம போகாய கர்ம கர்த்த புஞ்சத்தேன்னார் அதாவது வேலை பண்ணுறது எதுக்குன்னா பண்ணுறதுக்குன்னா என்் பண்ணுறது எதுக்குன்னா மறுபடியும் வேலை பண்ணுறதுக்குண்ணா சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் ரிலாக்ஸ் திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஒர்க் ஆக அஞ்சு நாள் வேலை ரெண்டு நாள் ஒட்டடை அடிக்கிறது வீட்டை கிளீன் பண்ணுறது இதில் இருக்கிற சாமான்லாம் ஃப்ரிட்ஜெல்லாம் கிளீன் பண்ணி இருக்கிறது ரெண்டே ஆள் தானே பெரிய பங்களால் எல்லா இடத்துலயும் விடுத்தார் இப்ப இந்தாம் வீடு சின்னது குழந்தைகள் நிறைய இருந்தது வீடெல்லாம் பிரம்மாண்டமா இருக்கு குழந்தைகள் அஹோமாயா அதி கம்பீரா சங்கராஜர் சொன்ன மாதிரி அஹோமாயா அதி கம்பீரா ஆஹ் அது மாத்திரமில்லை என்ன பண்றான் ஸ்திரீ அன்ன பானாதி விசித்திர போகை வேலையெல்லாம் பண்ணுறானா வேலை மாத்திரம் பண்ணுறது இல்லை அதுக்கப்புறம் என்னென்னா சாப்பிட்றான் நல்லா வகை வகையாக பண்ணி சாப்பிட்றான் இருக்குது ஏதோ சாப்பிட்றான் வச்சுங்களேன் எப்படி சின்னாலும் சரி அண்ணன் பானாதி குடிக்கிறது ஜலமெல்லாம் குடிக்கிறது இன்னும் லிக்கர்லாம் நான் சொல்லலை அதெல்லாம் வந்து தர்மமானதை குடிக்கிறது அதர்மமானதை குடிக்கிறது காஃபி ரெண்டும் கட்டான் இது தர்மமாக அதர்மமானான் அதில் வந்து இது ஜலத்தை எடுத்து இந்த ஜலத்தை எடுத்துட்டு இதில் வந்து மந்திரமெல்லாம் சொல்லி கங்கை செம்பரை செய்வெல்லாம் சொல்லிவிட்டு குடிக்கலாம் இல்லை இதில் ஏதாவது வாசனை எல்லாம் போட்டுக்கிட்டு எல்லாம் குடிக்கவும் செய்யலாம் இருமல் வராமல் இருக்கிறதுக்கு திட்பிலி சும கொழகு எல்லாம் வேணால் போட்டு குடிக்கலாம் அனுபவிக்கலான்னு சுருக்கமாக சொன்னால் அனுபவிக்கிறான் ஸ்திரீ அப்போ நமக்கு தெரிஞ்ச விஷயம் ஆணுக்கு பெண் பெண்ணுக்கு ஆண் வேணும் போகத்துக்காக அஸ்திரி அன்ன பாணாதி விசித்திர போகை சென்னையில எல்லாம் போய் பார்த்தா தெரியறது அங்கங்கே கடையெல்லாம் இருக்குது ஹோட்டல்லாம் இருக்குது கிளப்பெல்லாம் இருக்குது எல்லாம் என்னென்ன விதவிதமான சென்ஸ் ப்ளஷர்ஸ் என்ஜாய் பண்ணுறான் போகை சயேவ ஜாகிரத்து பரி திருப்தி மேதி சகாயே என்ன பண்ணுறான் இந்த ூல சரீரத்தை சார்ந்திருந்து ஜாகிரத அவஸ்தையில் நிறைய வேலை பார்க்குறான் வேலை பார்க்குறது மாத்திரம் இல்லை நிறைய அனுபவிக்கிறான் ஒன்று கர்த்தா இல்லாட்டி போக்தா டூயர் ஆர் என்ஜாயர் இதான நடந்துட்டுருக்கு அமெரிக்கா போனால் என்ன ஆஸ்திரேலியா போனால் என்ன எங்கே போனால் என்ன வேலை பார்க்கணும் அனுபவிக்கணும் கர்த்தத்வம் போக்திருத்தம் இதுக்கு தான் நம்ம அடிக்கடி ஒன்று சொல்லுவோம் அதாவது நம்மக்கிட்ட இந்த நோவர்ஷிப் டூவர்ஷிப் என்ஜாயர்ஷிப் மூணு இருக்குது அதாவது அறிகின்ற தன்மை செயல்புரிகின்ற தன்மை அனுபவிக்கின்ற தன்மைன்னு மூணு தன்மை இருக்குது நம்ம எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப கொடுக்குறோம் இப்போது ஜாதகம் பார்க்குற போது நான் இன்னும் இந்த சொசைட்டிக்கு நல்லதெல்லாம் செய்வேனான்னு ஒருத்தன் பார்ப்பானா என்ன பார்ப்பானா அப்படி நான் இன்னும் இந்த சொசைட்டிக்கு நிறைய நல்ல காரியமெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன் ரொம்ப அபூர்வமாக தானே இருப்பான் எனக்கு என்னெல்லாம் வாழ்க்கையில் வரப்போகிறது என்னெல்லாம் அனுபவிக்க போகிறேன்னு தான் பார்ப்பான் அவன் என்ன சொல்ல போகிறார் நிச்சயமாக நீ இந்த அடுத்த சீஃப் மினிஸ்டர் வச்சோங்க அதுதான் பாப்பா. எல்லாரும் அனுபவிக்கிறதான் ஜாதகத்தில் பார்க்க விரும்புகிறாளே தவிர அப்படி அனுபவிக்கணும்னா அதுக்கு ஏதாவது நான் பண்ணியிருக்கணுமே புண்ணியம் அது பாக மாட்டான் ஒன்றுமே அனுபவிக்கணும் ஆக இது பேர் போக்திருத்தம் என்ஜாயர்ஷிப் அப்புறம் கர்த்திருவம் கர்மா பண்ணுறது நிறைய பேருக்கு அப்புறம் படிக்கிறது படிக்கிறது வேலை செய்கிறது அனுபவிக்கிறது ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறா அனுபவிக்கத்தான் ஆசைப்பட்றான் அனுபவிக்க ஆசைப்படுறவனா அனிமல் வேலை செய்ய ஆசைப்படுறவனா மனிதன் எனக்கு வேலை நல்லா பண்ணணும் நிறைய வேலை பண்ணணும் நல்லா பண்ணணும் எனக்கு வேலையே ஆனந்தமாக இருக்குது ஐ என்ஜாய் மை ஒர்க் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா ஒர்க் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் என்ஜாய்மெண்ட் என்டர்டெயின்மெண்ட்டும் இதையும் சேர்க்கப்படாது நம்மள்கிட்டே வந்து சொல்லுவாங்க சுவாமிஜி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க எப்போ பார்த்தாலும் இப்படியே பண்ணிகிட்டே இருக்கேன்னு இது அப்படி தான் இருக்கணும் ரொம்ப டூ மச் அப்படிங்கிறான் டூ மச்ல்லாம் இல்லை இதுதான் நம்ம தர்மம் இப்படி இருந்தால் ப்ராப்ளம் வராது இது வந்து பரவாயில்லைன்னு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண ஆரம்பித்தா ரிலாக்ஸேஷன் பிடிச்சிட்டு போய்டும் எடுத்துட்டு போய்டும் அப்புறம் அது கொண்டு போய் எடுத்துன்னு சொன்னால் பழையபடியும் நான் இதுக்கு வர முடியாதுக்குள்ளே ஜென்மமாக முடிஞ்சு போய்டும் அதனால் எப்போவுமே அலர்ட்டாக இருக்கணும் அதுக்கு தான் காயத்ரி ஜபம் நகா தியஹா தர்மமார்க்கே பிரச்சோதயாத் எல்லாம் நிறைய பண்ணிகிட்டே இருந்தால் தான் இது புரியும் அதில் இதுவே ஆனந்தம்னு நினச்சுட்டா நம்ம நேச்சரை டிஸ்டர்பே பண்ண மாட்டோமே நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்காகத்தானே நேச்சரை கன்சியூமரிசம் கன்சியூமரிசம் தானே பெருசாக இருக்குது கான்ட்ரிபியூஷன் எங்கே இருக்குது கன்சூமரிசம் பெருசாக போயிட்டு இருக்குது அதனால கொஞ்சம் வேலை செய்யணும் நிறைய சம்பளம் நிறைய வேணும் நிறைய சாமான வேணும் குழந்தையெல்லாம் குறைஞ்சுடணும் எப்படி இருக்குது பாருங்க சிந்திக்கிற முறையில் எத்தனை குணமாக தோஷமானு எனக்கு தெரியல ஆஹா பரி திருப்தி இது போலி திருப்தி அது ஒரு வார்த்தைக்காக போட்டிருக்காரு அவர் அவனை உடனே சந்தோஷமாக என்ன பண்ணுறான்னா அப்போ ஸ்கூலுக்கு போயாச்சு கிராஜுவேஷன் வாங்கியாச்சு கருத்தில் இதெல்லாம் போட்டுனாச்சு டாலர்லாம் மாட்டின்டாச்சு பரித்திருப்தி மேத்தி அப்புறம் அடுத்தது வேலை நல்ல ஜாப் கிடச்ச உடனே பரி திருப்தி மேத்தி அப்புறம் கல்யாணம் வச்சுப்போம் அதாவது ஒருத்தன் சொல்கிறான் அது வந்து கல்யாணம்ங்கிறது நீடு ஹாப்பினஸ்ஸுங்கிறது கிரீடுங்கிறான் புரியுதோ அதாவது திருமணம் செய்து கொள்வது என்பது தேவை ஆனால் சந்தோஷமாக திருமண வாழ்க்கையை நடத்தணுங்கிறது கிரீடுங்கிறான் பேராசை அப்படி நடக்காதப்பான் ஆக பரி திருப்தி நீங்களும் அந்த குரூப்பில் இல்லைன்னு எனக்கு தெரியும் சும்மா பொதுவாக சொல்கிறேன் நீங்கள் என்ன சுவாமி எப்போ பார்த்தாலும் இதையே பேசின்னு இருக்காரு நினச்சிக்காதிங்க நீங்களாம் இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸப்ஷன்லாம் இருக்குது ஆனால் மெஜாரிட்டியை மனசில் வச்சுன்னு சொல்கிறோம் ஆக பரி திருப்தி மேத்தி பரி திருப்தி மேத்தின்னா அதில் ஒரு சந்தோஷத்தை அனுபவிச்சுண்டு வரி திருப்தி மேத்தியா பிராக்கெட்டில் போடணும் துக்கமப்பி ஏத்தி துக்க சகித ஆனந்தம் அனுபவித்தி துன்பத்தோடு கலந்த இன்பத்தை அனுபவிக்கிறான் அப்படி அது மாத்திரம் இல்லை எவ்வளோ அனுபவிச்சான்னு சரி இதுக்கு மேலே இருக்குது சுவாமி எல்லாம் ஒன்றுமே இல்லை இந்த பேனை இந்த பேனை வந்து எவ்வளோ தெரியுமோ ரெண்டரை லட்சம் ரூபா நான் இன்னொரு பேனாக பார்த்தேன் மூணு கோடி ரூபான்னோ சொல்கிறானா இல்லையா மூணு கோடி ரூபா ஏன்னா வைரம் பதிச்சிருப்பானா இருக்கும் நமக்கு உடம்பே சரியில்லாமல் எல்லாம் ஹார்ட்டே ப்ராப்ளத்தில் இருக்கிறபோது மூணு கோடி ரூபாய் பேனாக யூஸ் பண்ணுறியான்னா என்னத்த பண்ண முடியும் கொஞ்சமாக விவேகம் வேண்டாமா இல்லை இருக்கட்டும் பரவாயில்ல புரியறதுக்காக சொல்லு ஆஹா சகா ஏவ ஜாகிரதை பரிதிருப்தி மேத்தி சகா ஏவ மாயா பரிமூடா ஏவ நது அந்நா ஜாகரணம் இந்திரியை இந்த சென்ஸ் ஆர்கன்ஸை யூஸ் பண்ணி பாஹ்ய உப ரூபம் குறுவன்னு பரிதிருப்தி எப்போ பார்த்தாலும் புல இன்பத்தை அடைந்து புல இன்பத்தை அடைந்து அது பிராக்கெட்டில் போட்டுருக்கார் சுகம் துக்கஞ்ச பிராப்னோதி இன்பத்தையும் துன்பத்தையும் மாறி மாறி அனுபவிக்கிறான் சரி இது ஜாகிரத வஸ்தான் எப்படி கொண்டு போகிறார் பாருங்க பிரம்மனை பற்றி இத்தனைன்னு இந்த பிரம்மன் தான் அசம்சாரி பிரம்மன் தான்ப்பா சம்சாரியாக அவஸ்தப்பட்டுருக்கான் பாடம் எப்படி போகிறது பாருங்கள் சம்சாரி ஜீவன் அசம்சாரி பிரம்மன்னு பாடம் கொண்டு போகல பகவத்கீதையில் பன்னெண்டாவது அத்தியாயத்தில் நிர்குணத்திலிருந்து பகவான் கீழே வருவார் அது மாதிரி இப்படி கொண்டு போகிறார் ஆஹா சயேவ மாயா பரிமோகிதாத்மா சரீரமாஸ்தாய கரோதி சர்வம் ஸ்திரீ அன்னாதி விசித்திரபோகை சயேவ ஜாகிரத் பரிதிருப்தி மேதி அடுத்தது சீவ சுோக் சுவாய கல்பலோக்கே ஜீவலோக்கே இந்த புஸ்தல விஷ்வலோக்கேன்ருக்கு சுஷுக் காலே சேனே தமோ துப்பமேதி सजीव स्वमायया कल्पित जीवलोके, சுவீவ சுமையலோக்கே சுஷுக் காலே சகலே விலீனூ சுகதுக்கோக்தா சஹா ஜீவஹா பாருங்க பிரம்மன் இப்போ என்ன ஆயிட்டார் ஜீவனாயிட்டார் நான் சொன்னதை மறந்துக்காதுங்க காட் ரியலைசேஷன் ஐ ஆம் ஆர்டினரி ஹியூமன் பீயங் இல்லாட்டி ஆர்டினரி சோல்னு கூட சொல்ல மாட்டேன் ஐ ஆம் ஆர்டினரி ஹியூமன் பீங் ஐ வாண்ட் ரியலைஸ் காட் அப்படிங்கிறது தப்புன்னு சொல்லியிருக்கேன் பகவான் தான் இப்போ மனுஷ ஜென்மாவை அனுபவிச்சுன்னு இருக்காருன்னு தான் இங்கே சொல்கிறது அஸ்வப்னே பகவான்னா இந்த இடத்துல நிர்குண பிரம்மன் ஸ்வப்னே கனவில் சுகதுக்கோக்தா சீவஹா ஜாகிரத அவஸ்தையில் சுகதுக்கம் அனுபவிக்கிறது மாத்திரம் இல்லை அந்த ஜீவன் ஸ்வமாயா கல் ஜீவலோகே ஜீவலோகையை விட விஸ்வ லோகேங்கிறது நல்லது தான் பரவாயில்லை ஸ்வமாயையா அது என்ன லோகே போட்டான்னு அந்த ஜீவன் என்ன பண்ணுறான் அவனோட மாயை உள்ளுக்குள்ளே இருக்கிற மாயை இந்த மனசு ஏகப்பட்டதெல்லாம் இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கானா அது உள்ளுக்குள்ளே ஒரேடியாக என்னது ஜாமாயிட்டுது என்னெல்லாமோ ஆய் உள்ளுக்குள்ளே அது ஒரு உலகத்தை கிரியேட் பண்ணிட்டுருக்கு ஆக இந்த ஜாக்ரத் பிரபஞ்சத்துக்கு இதுதான் பிரமாணம் இது மாயைங்கிறதுக்கு இந்த சொப்னம் ஆதாரம் எப்படி நம்ம நித்ராசக்தினால் ஸ்வப்ன பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணுறோமோ அப்படி பிரம்மன் மாயா சக்தியினால ஜாகிரத் பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணுறது அப்படின்னு சாஸ்திரங்களில் மற்ற இடங்களில் காணப்படுறது ஆக எப்படி ஒரு ஜீவன் நித்ராசக்தியினால சொனப்பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணுறானோ வில்லிங்கா இல்லை இல்லையா தானாக இங்கேயும் ஜாகிரத் பிரபஞ்சம் மாயா காரியம் அக ஸ்வ மாயையா கற்பித்த ஜீவலோக்கே தன்னுடைய மாயினால் கற்பிக்கப்பட்ட ஜீவலோக்கம் ரெண்டு இருக்காங்க தப்பாக புரிஞ்சின்றது தன்னை பற்றின உண்மை தெரியாமல் அங்கேயும் அஜானம் தானே இருக்கு அக ஸ்வ தன்னுடைய அறியாமையினால் தவறான எண்ணங்களால் கற்பிக்கப்பட்ட உலகங்கிறர் தன்னுடைய அறியாமையினாலும் தவறான எண்ணங்களாலும் தானாக தோன்றுகின்ற ஒரு கல்பனை உலகம் சொப்னம் ஏன்னா இது அனுபவம் இதை யாரும் நெகேட் பண்ண முடியாது ஆ இந்த கல்பல் ஓகே என்னது சுகதுக்கோக்தா பவதி அங்கேயும் சுகதுக்கத்தை அனுபவிக்கிறான் ஜாகிரதாவஸ்திலையும் இவன் இன்பத்துன்பத்தை அனுபவிக்கிறான் இந்திரியங்களோட சேர்ந்து இந்த பிசிக்கல் பாடியில் சென்ஸ் ஆர்கன்ஸை யூஸ் பண்ணி சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸையும் எளியில் இருக்கிறத யூஸ் பண்ணி சுகதுக்கத்தை அனுபவிக்கிறான் ஆனால் சொப்னத்தில் என்ன பண்ணுறான்னா இந்த ஸ்தூல சரீரமோ சென்ஸ் ஆர்கன்ஸோ இல்லை ஆனால் அங்கே கற்பிக்கப்பட்ட ஒரு சரீரம் அந்த கற்பிக்கப்பட்ட சரீரம் கற்பிக்கப்பட்ட பிரபஞ்சம் கற்பிக்கப்பட்ட இந்திரியங்கள் கற்பிக்கப்பட்ட சுகதுக்கம் அங்கே நடக்கிறது அது சரி முடிஞ்சு போய் எடுத்து கொஞ்ச நேரம் ஆச்சு என்னன்னா சுசுப்தி காலே சகலே விலீனே ஜாகிரத வஸ்தையில் இந்திரியங்கள்லாம் வேலை பண்ணுறது சொப்பனத்தில் வந்து மைண்ட் ஒர்க் பண்ணுறது தூக்கத்தில் மனசும் ஒடுங்கி போயிடுச்சு ஏன்னா நம்ம முதல்ல படுக்கிறோம் படுத்ததுக்கு அப்புறம் தான் சொப்னம் படுத்த படுக்கிற போதே சொனம் கண்டு படுக்கிறதில்ல அது நம்ம எதாவது நாளைக்கு அதை பண்ணலாம் எது பண்ணலாம் கற்பனை பண்ணிட்டு படுத்துகிட்டு போகும் ஆனால் படுக்கிறபோது நம்ம நேராக தூக்கத்துக்கு தான் போகிறோம் தூக்கத்துலேருந்து தான் சொப்னம் வருது அப்புறம் சொப்னத்துலேருந்து மறுபடியும் தூக்கத்துக்கு வந்து தான் முழிக்க முடியும் ஆக என்னது உறக்கம் நித்ரா நித்ரா மூலமாக இது விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரி துல்லியம் நிஜாந்தர்கதம் பஷ்யன் ஆத்மனி மாயையா இவ உத்பூத்தம் யா நித்ரையா தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் சொல்லிட்டு தான் இருக்கும் டெய்வி அ கல்பித்த ஜீவலோகே அங்கேயும் சுகதுக்கோக்தா பத்தி அப்புறம் என்னன்னா சுசுக்திக்காலே சகலே விலீனே ஆழ்ந்த உறக்கத்தில் எல்லாம் ஒடுங்கிடுறது இந்திரியங்களும் ஒடுங்கி விடுகிறது மனமும் ஒடுங்கி விடுகிறது ஆ மனசுங்கிற கருவியும் இந்திரியங்கள்ங்கிற சென்ஸ்ஆார்கன்ஸும் எல்லாமே என்ன ஆயிடுறது ஒடுங்கி விடுகிறது அப்படி எதுனால ஒடுங்கி விடுகிறதுனா தமோபிபூதா தமசுன்னா என்ன இருட்டுன்னு அர்த்தம் தமஸுங்கிறதுக்கு இருட்டு தமோகுணம்னு அர்த்தம் அறியாமை மேலோங்கி அப்படின்னு அர்த்தம் அறியாமை மேலோங்கி அபிபூத்தஹான்னா டாமினேட்டிங்னு அர்த்தம் அது மேலோங்கி என்ன பண்றதுன்னா பேசாம சுகரூப தன்னுடைய யதார்த்த ஸ்வரூபத்தில் இருக்கிறான் அந்த மைண்ட் வந்து கொஞ்ச நேரம் உடனிதான் மாயை மனசையே மாயின்னு சொல்கிறது உண்டு இந்த மைண்டு தான் எல்லாத்தையும் ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்கு மனையேவ மனுஷியானாம் காரணம் பந்த மோக்ஷயோஹோ பந்தாய விஷயாசக்தம் முக்தி நிர்விஷயம் ஸ்மிருதம் மனையேவ மனுஷியானாம் காரணம் பந்த மோக்ஷயோஹோ ஜீவானாம்னு சொல்லலாம் மனுஷ சரீரத்தில் இருக்கிற ஜீவர்களுக்கு மனசு பந்தத்துக்கும் மோட்சத்துக்கும் காரணம் உலக விஷயத்தில் அழுந்தி இருக்கிற மனசு பந்தத்துக்கு காரணம் உலக விஷயத்துலேருந்து விடுபட்டுருக்கிற மனசு மோக்ஷத்துக்கு காரணம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது ஒரு உபநிஷத்தில் இருக்குது மன ஏவ மனுஷியானாம் காரணம் பந்தாய விஷயாசக்தம் விஷயாசக்தம் மனா பந்தாய பவதி நிர்விஷயம் மனா முக்தியை பவதி இது மகத்மிகி ஸ்மிருதம் என்று பெரியோர்களால் சிந்திக்கப்பட்டிருக்கிறது சுகரூபம் ஏத்தி தன்னுடைய ஆனந்த ரூபமாக இருக்கான் அந்த நேரம் தன்னுடைய யதார்த்த ஸ்வரூபத்தில் இருக்கான் ஆனால் என்னாச்சுன்னா இந்த அக்ஞானம் நன்றாக மேலோங்கி இருக்கு அங்கே என்னன்னா தன்னையும் அறியறதில்லை உலகையும் அறியிறதில்லை ஆழ்ந்த உறக்கத்தில் என்னையும் நான் அறிவதில்லை உலகையும் நான் அறிவதில்லை ஆழ்ந்த உறக்கத்தில் என்னையும் அறிவதில்லை விஷயத்தையும் அறியறதில்லை ஓ என் தாய்மாரர் பாட்டில் அருளால் எவையும் பார் என்றான் அத்தை அறியாதே சுட்டி என் அறிவாலே பார்த்தேன் இருளான பொருள் கண்டதல்லால் கண்ட என்னையும் கண்டிலேன் என்னேடி தோழிவர் ஆகவே இந்த ஆத்மா தன்னையும் அறிவதில்லை இதுவும் கிடையாது ஆனால் பா அது அதுவாக இருக்கான் ஆனந்த ரூபமாக சுக ரூபமாக இருக்கிறான் இது மந்திரம் இதோடு இது முடிகிறது அப்புறம் என்னருதுன்னா இதுதான் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனங்கிற மாதிரி புனரப்பி நித்ரா புனரப்பி எனது ஜாக்ரத் புனரப்பி ஜாக்ரத் புனரப்பி நித்ரா புனரப்பி ஜாக்ரத் புனரப்பி நித்ரா மத்தியே மத்தியே சுவப்னம் மறுபடியும் மறுபடியும் விழிப்பு உறக்கம் கனவு விழிப்பு உறக்கம் கனவு உறங்குவது போலும் ஷாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்புன்னர் வள்ளுவர் ஷாக்காடு என்பது உறங்குவது போலும் பிறப்பு என்பது விழிப்பது போலும் ஆகையினாலும் இதை யோசிக்க மாட்டேங்கிறோம் பாருங்க தினம் தூங்கி தூங்கி முழிக்கிறோம் அது மாதிரி செத்து செத்து பிறக்கிறோம் இந்த உடம்புலேயே தூங்கி முழித்தா இந்த உடம்புலேயே செத்து பிழைச்சா அதுக்கு பேர் தூக்கம் விழிப்பு இந்த உடம்பில் தூங்கி இன்னொரு உடம்புல முழித்தா நீங்களே போட்டுக்கும் புனஸ்ச்சன்மாந்தர கர்மயோகாத் புரே கிரீடாச்சீவஸ் சிச்சி புன்கமயாத் சீவஸ்வீதி புரத்யே கிரீடதிய து ஜாத்தம் சகலம் விசித் தூங்கிவிட்டான் இப்போ எப்படி கொண்டு வர் பாருங்க சேவீவ சேவ மாயா பரிமோகிதாத்மா அந்த பிரம்மந்தான் மாயினால இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி இருந்து எல்லாமே இருக்கிற மாதிரி தான் சொல்லி ஆனும் கடைசியில் இருந்து நாரதற்கதையை மறக்காது இருக்கிற மாதிரி இருந்து அப்புறம் என்ன பண்ணுறாருனா ஜாகிரத அவஸ்தையில் கர்மாக்களையும் போகங்களையும் அனுபவிச்சுட்டு தூங்கி சொப்னவஸ்தையிலையும் போகங்களையெல்லாம் சொப்னவஸ்தையில் கர்மாலாம் பண்ணுறதில்ல பண்ணுற மாதிரி இருக்கலாம் அங்கேயும் போகங்களையெல்லாம் அனுபவிச்சுவிட்டு சுஷுக்தி அவஸ்தையில் எதோட சம்பந்தமும் இல்லாமல் இருக்கார் ஆனால் இப்படியே இருந்துட்டு இருக்கக்கூடாதோன்னா திரும்பவும் என்ன பண்ணுறது கர்மா ரெடியாக இருக்குது நாம் பண்ண கர்மா தயாராக இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து நீ இத்தனை சுகம் அனுபவிக்கணும் இத்தனை துக்கம் அனுபவிக்கணும்னு இருக்குது இன்றைக்கி அது எழுப்புறது நம்மளை எது அந்த கர்மா கர்மயோகாத் இந்த இடத்துல கர்ம யோகம்னா வழக்கமாக நாம் சொல்கிற கர்மயோகம் இல்லை நம்ம கர்மத்தை யோகமாக செய்ய வேண்டும் அந்த கர்ம யோகம் இல்லைது அந்த கர்மா சம்பந்தம் பிராரப்த கர்ம சம்பந்தாத் பிராரப்த கர்மத்தினுடைய இந்த சரீரத்தில் இன்றைக்கி இவ்வளவு புண்ணிய சுகதுக்கத்தை அனுபவிக்கணும் புண்ணியம் இவ்வளவு செலவாகணும் பாவம் இவ்வளவு செலவாகணும் இருக்குது பாபம் தீரணுமே பாபம் தீரணும்னா துக்கம் அனுபவிக்கணும் புண்ணியம் தீரணும்னா சுகம் அனுபவிக்கணும் ஆக புண்ணியமும் பாபமும் கழியணுமே நம்ம வந்து பண்ணியிருக்கிறதுக்கெல்லாம் இதாகிறதுக்காக வேண்டி மறுபடியும் பிறக்கிறது புனச்ச जन्मांतर கர்மய जन्मांतर ஜன்மாந்தர ना ோகாத்துனா முன்பு பண்ணின வினையின் காரணத்தினால் கர்மா வந்து விடுறது ஆக என்னால் அதனால் என்னாகிறது சயேவ ஜீவகா சயேவ ஜீவகான்னு அர்த்தம் அந்த ஆனந்த பரிபூர்ணமான அந்த ஜீவன் பிரம்மஸ்வரூபமாக இருக்கிற அந்த ஜீவன் சயேவ ஜீவகான்னு அடிக்கடி சொல்கிறார் சேவ மாயா பரிமோஹிதாத்மா அங்க பார்த்தோம் அப்புறம் பதினஞ்சாவது அப்படிங்கிறது குறிச்சுடே இருக்கு சய்சாயம் புருஷே யஷா சாவாதித்யே அடிக்கடி வேதத்தில் அடிக்கடி வர வார்த்தை சஹாய சேவ ஜீவ பிரபுத்தா ஸ்வபிதி பிரபுத்தானா விழிக்கிறான் உறங்குகிறான் மறுபடியும் கர்மத்தினால விழிக்கிறான் உறக்கத்திலிருந்து விழிக்கிறான் கனவு காண்கிறான் இப்படியே பண்ணிண்டே இருக்காங்கிறார் மறுபடியும் விழிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா திரும்பவும் சொல்லட்டுமா உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் ஏழரை சனி இல்லாட்டி அஷ்டமத்து சனி தூங்குறதுக்கே ப்ளஸ்ஸிங்ஸ் வேணும் பரவாயில்ல முழுபடி முழிக்கிறான் கர்மா தான் நம்மளை திரும்ப முழிக்க வைக்கிறது இப்படியே எத்தனை தடவை முழிச்சிருப்போம் எத்தனை தடவை தூங்கியிருப்போம் எத்தனை தடவை கனவு கண்டிருப்போம் அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறோமா இன்னும் இன்றைக்கி நேற்றுக்கு வரைக்கும் நடந்ததெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு இப்போ நடக்கிறது மாத்திரம் என்ன பெரிய ரீலா அதுதான் பாடம் சாஸ்திரமே அதுதான் பாடம் அதாவது கெளடபாதாச்சாரியர் சொல்கிறார் எது முதல்ல இல்லையோ எது பின்னால் இருக்க போகிறதில்லையோ இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இல்லை அது இப்போ இல்லைன்னு வச்சுக்கோ எனங்கிறார் ஆதிசங்கரோட குருவோட குரு கவுடபாதாச்சாரியர் ஆதவ் அந்தேச்ச எது நாஸ்தி வர்த்தமானேபி தத் அப்படி சொல்லி சொல்கிறார் வைத்தத்திய பிரகரணம் ஆகையினால மாண்டுவக்க காரிக்க ஆக எது தொடக்கத்தில் இல்லையோ எது முடிவில் இல்லையோ அது இப்போவும் இல்லைப்பா இப்போ இருக்கிற மாதிரி ஒரு பிரமேங்கிறர் ஆதவ் அந்தேச்ச எது நாஸ்தி வர்த்தமானே பி தத்தா அதனால இவர் அது அங்கே இருக்கு இங்க என்ன சொல்றேன் புறத்தையே கிரீடத்தி எஸ்டீவா திரும்பவும் ஜீவகா இருக்கும் இவன் தான் என்ன பண்ணுறான் நான் இந்த மூணு இதுலேயும் புறத்ரயம் புறத்ரயம்னால் என்ன ஜாகிரத ஸ்வப்னகா சுசுக்தி இதை தான் வெள்ளிப்பட்டினம் தங்கப்பட்டனம் இரும்பு பட்டினம்னு எரி செய்தார் சிவபெருமான்லாம் சொல்கிறோமே அது இது தான் அது வந்து இரும்பு பட்டினம் வந்து வெள்ளிப்பட்டினம் ஜாகிரத அவஸ்தை தங்கப்பட்டனம் சிவபெருமான் வந்தார் என்னெல்லாமோ ப்ரிப்ரேஷனாக பண்ணார் ஆனால் ஒருவே ஒரு சிரி சிரிச்சார் போயிடுது எரிஞ்சு போயிடுது சிரிக்கிறதுங்கிறது ஞானம்தான் ஞானத்தினால அறிவாக யோசிச்சு பார்த்தா எனக்கே சிரிப்பாக வருது எத்தனை எத்தனை இதுக்கெல்லாம் எவ்வளோ இது பண்ண இது உண்மையு நினைச்சி எவ்வளோ எல்லாம் நமக்கே சிரிப்பு வரும் அப்போ இதுக்கு ரியாலிட்டி போயிடு புறத்தையே கிரீடதி கிரீடத்தின்னா விளையாடுறான்னு அர்த்தம் மூன்று புறங்களிலும் கிரீடத்தி கிரீடத்தின்னா அது வந்து நம்ம இப்ப தத்துவம் புரிஞ்ச பிறகு சொல்லலாம் இல்லாட்டி அவசப்படுறான் எந்த ஜீவன் மூன்று நிலைகளிலும் ஓயாது போய் வந்து கொண்டிருக்கிறானோ ததஸ்து ஜாத்தம் சகலம் விசித்திரம் அவனிடமிருந்துதான் இந்த விசித்திரம் தோன்றியது அவன்னா இந்த இடத்துல ஜீவன்னா பிரம்மன் மாத்யூட்டர் ததஸ்துஜாத்தம் சகலம் விசித்திரம் அந்த ஜீவாத்மா யார் உண்மையிலே யாரு பரமாத்மா அந்த பரமாத்மாவிலிருந்து தான் மாயினால் இப்படி ஒரு விசித்திரம் ஏற்பட்டிருக்கிறது இந்த பிரபஞ்ச வாழ்க்கை அதனால் தான் ஏற்பட்டிருக்கிறது அந்த மெய்ப்பொருளின் மீது தான் பொருள் அல்லவற்றை பொருளென்று உணரும் மருளானாம் மானா பிறப்பு இருக்கிறது வே ஆஃப் அப்ரோச்சே வேறு இதெல்லாம் பக்தி கிரந்தம் இல்லை தத்துவான தூ ஜாத்திரம் சகலம் விசித்திரம் நம்ம படிக்கிறோமே ராத்திரிஸ்மரணத்தில் என்ன சொல்கிறோம் பசியாமி சித்திரமிவ நேதி தான் அர்த்தம் சொல்லியிருக்கேன் சர்வமிதம் தித்தீயம் திஷாமிஷிதே கவியன்தே ஆத்மா நமத் அனந்த சுகைக்கூப்பம் பசியாமி தக்த ரஷனாமிவச்ச பிரபஞ்சம் அதேதான் ஆக இங்கே என்னன்னா இந்த இடத்துல நேரம் ததஸ்து ஜாத்தம் சகலம் விசித்திரம்னா ஜீவன்கிட்ட இருந்து வரல ஜீவன்கிட்ட இருந்து வர்றது என்னது ஸ்வப்னம் ஆனால் இந்த ஜீவன்ல ஜீவன் தோன்றி இந்த உலகமெல்லாம் தோன்றி இருக்கே அது எதுலேருந்து வந்திருக்குன்னா அது பிரம்மன் மாயா சகித்த பிரம்மனிடம் தான் இந்த பிரபஞ்சம் தோன்றியிருக்குன்னு அடுத்த டாபிக் உள்ளே போக போகிறார் பாருங்கள் இப்போ இண்டிவிஜுவல் லெவலில் சொல்லிவிட்டார் இனி டோட்டல் லெவலில் பேச போகிறார் இப்படி தானே இருக்குது உங்கள் புக்கில் இப்படித்தானே இருக்குது இது ஓ அந்த அதையும் சேர்த்து படிக்கணும் சரி நாளைக்கு பார்ப்போம் இந்த அளவில் பூர்த்தி பண்ணுறேன் ஓம் பத்ரங்கருணே பிஸ்ருனு யாம பதிரம் பேம்தைரங்கை சுஷு வாகும்சி வசேமேவி தயுஸ் வந்திரோஸ்வூஷா விஷவே நோரிஷா ஓ ஹரிஹி ஓம் ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி வாழி எங்கள் மோன வார்த்தை என்றும் வாழி परापरमे ओम அன்பர்வி பராபரமே ஓகி ஹரி ஓம் ஆதிகுநீ